துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் கற்றோடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதி சபையிலும் நிலைநிற்பதில்லை கர்த்தர் நீதிமாள்களின் வழியை அறிந்திருக்கிறார் துர்மார்கரின் வழியோ அழியும் இந்த வேத பகுதியில் முழுவதும் போதிக்க நேரம் இருக்காது அதனால் இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும் தலைப்பு மட்டும் நகைச்சுவையாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் கொஞ்ச காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லைன்னு அதனால் அவருக்கும் வாய்ப்பே கிடைக்கிறதில்ல ஏன்னா அவர் வாய்ப்பு இல்லைன்னு நம்புறாரு ஆனால் அவர் வாய்ப்பு யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களாம் வாய்ப்போட வாய்ப்போடு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க நம்புகிறாங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆட்சியில் உட்கார ஆனால் இவருக்கு பேரெலாம் சொல்ல மாட்டேன் புரிஞ்சிக்கிட்டால் சரி ஆனால் இவர் மட்டும் எனக்கு அவர்லாம் நினைக்கிறார் மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அவர் மற்றவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருன்னா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை ராஜான்றார் ஆனால் என் தலைப்பு என்னன்னா வாய்ப்பு இருக்குது ராஜா எல்லாம் சொல்லுங்கள் வாய்ப்பு இருக்குது ராஜா சத்தமாக தான் சொல்லாமே ஆ வாய்ப்பு இருக்கு ராஜா சரி இது அடிப்படையாக வச்சு தான் சொல்லணும்னு இருக்கிறேன் ம் ஸோ இந்த சங்கீதத்தை ஏன் வாசித்தனா இந்த சங்கீதம் பல முறை கிறிஸ்தவ ஒழுக்கத்திற்காக போதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் எப்படி வேதத்தை தினமும் வாசிக்கணும் எப்படி அவன் வந்து அப்படி இருந்தானா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் போதித்திருக்காங்க நான் அந்த பகுதிக்கெல்லாம் போகிறதில்லை நான் பேச போகிற பகுதியெல்லாம் அந்த முதல் மூன்று வசனங்கள் முதல் இரண்டு வசனங்கள் மாத்திரம்தான் நான் பேச போகிறேன் ஆனால் பொதுவாக அந்த சங்கீதத்தை அறக்குறையாக சொல் முடிக்கக்கூடாது அதனால் ஏன்னா இது பாட்டுது நான் பாட்டை பாதியில் நிறுத்தக்கூடாதுன்னு தான் ரம்யாவை நான் முழுசாக வாசிக்க சொன்னேன் ஆனால் இந்த சங்கீதம் வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுது நான் உட்காரத பற்றியும் நான் நிற்கிறத பற்றியும் நான் நடக்கிறத பற்றியும் இங்க வாசிக்கிறோம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கு நான் எங்கே உட்காரக்கூடாது நான் எங்கே நிற்கக்கூடாது யார் கூடலாம் நான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இந்த வசனம் சமுதாயத்தை விட்டு சமுதாயத்தை விட்டு நம்ம தள்ளி இருக்கிறத பற்றி வசனம் கிடையாது நம்ம நண்பர்களை விட்டு தள்ளியிருக்கிறதக்காக சொல்லப்படலை இந்த வசனம் ஒரு மனுஷன் அவனுடைய வழிகளை அல்லது அவன் வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக்கிக்கிறது அதுக்கு தடையாக இருக்கிற விஷயத்தை பற்றி தான் சொல்லியிருக்கு குறிப்பாக அவனுடைய செயல்கள் அவன் செய்கிறதுக்கு அவன் செயல்கள் வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிற நபர்களை தான் அங்கே சுட்டி காட்டியிருக்கு மற்றபடி சமுதாயத்தோடு கலந்திருக்கக்கூடாது சமுதாயத்தோடு ஒத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லலை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் அவன் செய்வது எப்படி வாய்க்கும் அதான் கேள்வி ஒரு மனுஷன் எப்படி வாய்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ அவனை எப்படி அந்த நிலைமைக்கு கொண்டு வர்றது ஸோ பேசிக்காக சில விஷயத்தை அங்கே வாசிக்கிறோம் அதிலேருந்து தான் நான் இன்றைக்கி ஏழு விஷயங்கள நான் சொல்ல போகிறேன் அவங்க எல்லாேருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொது வருஷத்துக்கு நுழைக்கும் போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த இந்த சங்கீதம் குறிப்பாக அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த சங்கீதம் நமக்கு ஏற்படுத்துது வாய்ப்பெலாம் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னும் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு இது நடக்கும்னு சொல்லலை ஒரு குறிப்பிட்ட சபை மக்களுக்கு இது நடக்கும்னு சொல்லலை இந்த காலங்களிலெலாம் சபைகள் கிடையாது எப்போ கிறிஸ்து உயிர் தெழுந்தாரோ அதுக்கப்புறம் தான் சபையெல்லாம் உருவாச்சு அதனால் பல வருஷத்துக்கு முன்பாக தாவியுதீன் சங்கீதம்னு இதை சொல்கிறாங்க இந்த சங்கீதத்தை அவங் அவர் எழுதினதுன்னு தலைப்பு இல்லை ஆனால் அவர் தான் எழுதியிருக்கணுன்றாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறாரு அதனால் அவர் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லியிருப்பாருன்றாங்க ஒரு சிலர்னா சொல்கிறாங்க அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பொதுவாக இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது எப்படி வெற்றிகரமாக வாழணும்னு இந்த பாடல் மூலமாக இந்த சங்கீதம் மூலமாக அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது வாய்ப்பு எப்படி எப்படி அவன் வாய்க்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதான் இப்போ நம்மெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி ஏன்னா இந்த வருஷத்தில் சில பேருக்கு கண்டிப்பாக ஒரு சந்தேகம் ஒரு நம்பிக்கையின்மையெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று நடக்கலை அப்படின்னா நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கலை ஒன்று சொல்ல முடியாது ஏன்னா நிறையா நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு ஆனால் சில நினைச்ச விஷயங்கள் நடக்கலைன்ன போது ஒரு விரக்தி ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து இந்த வசனத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்த்து எனக்கெல்லாம் இந்த வசனப்படி எனக்கு ஒன்றும் வாய்க்கலைங்க அப்படின்னு சொல்கிற முடியாது நிறைய நடந்திருக்கு ஆனால் நம்ம நினச்சதை நடக்கலை அதான் இப்போ பிரச்சனை ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஆலோசனை இது புது வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் உங்களை உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நான் இது வருகிற வருஷத்தை சந்திக்கிறதற்கான ஒரு பக்குவத்தை உங்களுக்கு தரோன்னு நான் நம்புகிறேன் எனக்கு தரோன்னு நான் நம்புகிறேன் முதல்ல அதை எனக்கு தரோன்னு நம்புகிறேன் உங்களுக்கும் அப்படி வரோன்னு நினைக்கிறேன் நான் ஆகவே இந்த வசனம் வேத பகுதியை சாத்தியத்தை போதிக்கிறது சாத்தியம் இருக்குது ஆனால் அது எப்படி சாத்தியமாக சொல்லுது ஆனால் சாத்தியம் ஆகுன்னு சொல்லுது சாத்தியம் இருக்குது வாய்க்கும் எல்லாம் சொல்லுங்கள் வாய்க்கும் சத்தமாக சொல்லாமல் வாயிருக்கா நான் வாய்க்கும் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் கடவுள் நம்மளை அப்படி தான் உண்டாக்கியிருக்கிறா வாய்க்கலைன்னா வாய்க்கை பண்ணக்கூடிய ஒரு புத்தி அறிவு எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துருக்குறா சில பேர் இப்படி சொல்லுவாங்க சில நான் சில இது நடக்கலைன்னா இதுதான் என் தலை விதி எனக்காக எழுதப்பட்ட விதி அதனால் இதெல்லாம் எனக்கு நடக்கலை அதனால் என் விதி எனக்கு எழுதப்பட்ட கடவுள் எனக்கு எழுதி வச்சிருக்கிற விதி அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவாங்க நான் நிறைய இந்து சொல்லி கேட்டிருக்கேன் என் நண்பர்கள்லாம் கொஞ்சம் சொல்லி கேட்டிருக்கேன் ஏன் விதி எனக்கு கடவுள் எழுதியிருக்கிற விதி அதனால தான் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு ஸோ அவங்க விதின்னு சொல்கிறாங்களே உண்மை ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த விதிதான் நடக்கக்கூடாதுன்ற விதிதான் இருக்குறாங்க முழுவதும் விதிகளாலதான் அமைந்திருக்குது எல்லாம் விதிகளால் எல்லாமே நம்ம பார்க்கிற சிறிய அணுக்கள்ல இருந்து நம்ம கண்ணார பாக்குற சிறிய குட்டி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து உயர்ந்த வான வானளவிய உயர்ந்து இருக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் கூட விதிகளுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் அந்த விதிகளை மீறி நடக்கிறது அல்ல ஸ்டீபன் ஆக்கின்ஸ் கரெக்டா அவர் என்ன சொல்கிறாரு அவர் கடவுள் இல்லைன்றார் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் இந்த விதிகள் தான் கடவுள் எப்போ ஒரு மனுஷன் இந்த விதிகளை மதிக்கிறானோ அவன் உண்மையாகவே கடவுளை கடவுள்னு நினச்சின்னுக்குறானே அந்த விதிகள் தான் இந்த கடவுள் அவன் இந்த விதிகளுக்கு மகிமை கொடுக்கணும் கணம் கொடுக்கணும் இந்த விதிகளை மதிக்கணும் அவன் அப்போ தான் அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க கடவுளுடைய உதவியெலாம் வேணாங்கன்றாங்க ஆனால் எங்கன்னா போனேன் அங்கே அங்கே கண்டிப்பாக அங்கே தான் நான் அதை நம்ப மாட்டேன் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க சரி அவங்க பக்கம் அது ஆனால் இந்த விதிகள் நம்ம மேலே இருக்குது இந்த விதிகளுக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை இருக்குது இந்த விதிகள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துது இந்த விதிகள் தான் இந்த விதிகளின் ரகசியம் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஒரு இப்படி தான் நம்ம வாழ்க்கை சில சட்டங்களுக்குள் அமைந்திருக்கிறது பொதுவாக நம்ம பார்க்குறோம் கவர்மெண்ட் நம்ம மேலே நம்ம நமக்குன்னு ஒரு சட்டங்களெல்லாம் இயற்றி அதுக்கு அதுக்குள்ளே நம்மளை வச்சிருக்கு அதை மீறும் போதோ அதுக்கு எதிராக செயல்படும் போதோ பலனை நமக்கு கொடுக்குது இயற்கை விதிகள் ஒன்று இருக்கிறது அந்த விதிகளுக்குள்ளே தான் இந்த இயற்கை செயல்பட்டு இருக்குது அதுக்கு எதிர்மறையாக நம்ம செயல்படும்பொழுது அதனுடைய பலன் நமக்கு வரும் அந்த விதிகளை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும்பொழுது அந்த விதிகளுக்கு ஏற்ற பலன் முற்போக்காக நடந்துக்கிட்டா முற்போக்கான பலன் பிற்போக்காக நடந்தால் பிற்போக்கான பலன் பல நேரங்களில் கடவுளுடைய இன்வால்மெண்ட்டே தேவையில்லைன்றாங்க இந்த நாத்திகர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா கடவுள்லாம் கடவுளுடைய இன்வால்மெண்ட்டே இந்த விதிகளுடைய இன்வால்மெண்ட்டே போதுங்க இந்த விதிகளே போதும் இது எதுக்கு இன்னொரு நபரு எல்லாம் இந்த விதிகளுக்குள்ளே இருக்குது இந்த விதிகளை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றாங்க அவங்க அந்த நபர் வேணான்றாங்க சரி அவங்க நினைக்கிற மாதிரி அந்த நபர் வேணான்னாலும் அவங்க சொல்கிற நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது விதிகளுக்குள்ள தான் எல்லாமே அமைந்திருக்கிறது எல்லாம் அடங்கி இருக்கிறது சில பேர் பிற்போக்காக சொல்கிறாங்கல்ல ஏன் தலை விதி அப்படின்றாங்கல்ல அந்த விதி அவங்க தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரணும் இந்த மாதிரிலாம் என் பேர் கெட்டு போகணும் இந்த மாதிரிலாம் நான் நாசமாக போகணும் இந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் இல்லாமல் நான் கடன் வாங்கி கஷ்டப்படணும் நான் வியாதிப்படணும் பாதியில் இந்த மாதிரி நான் பறிக்கொடுக்கணும் இப்படிலாம் கடவுள் எனக்கு விதியாக எழுதி வச்சுருக்காருன்னு நினைக்கிறாங்க இது வந்து டோட்டலாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தவறான தகவல் இப்படிலாம் என் கடவுள் எழுதி வைக்கலை இந்த உலகத்தில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அவர் அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் விதிகள் என்னென்ன விதிகள் செயல்படுதுன்னு சொல்லி பிராக்டர்ன்னு ஒருத்தர் சொல்கிறார் பிராக்டர் அப்படின்றவர் ஒரு சில விதிகளெல்லாம் சொல்கிறார் அதுலேருந்து ஒரு சிலதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவர் சொல்கிறதில் சிலதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நான் வேதத்தை படித்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ நம்ம இப்படிதான் போவேன் கொஞ்சம் கேளுங்க அதில் முதல் விதி ஏழு விதி சொல்ல போகிறேன் இப்போயே டைம் ஆயிடுச்சு அதில் ஒரு முதல் விதி என்ன ஈர்ப்பின் விதி த லா ஆஃப் அட்ராக்ஷன் டாக்டர் சொல்கிறாரு நாம் ஈர்க்கப்படுகிறோம் நாம் ஈர்க்கப்படுகிறது தான் நம்ம இந்த ஈர்க்கப்படுகிற சக்தியின் கீழே இருக்கிறோம் புவியீர்ப்புலாம் சொல்கிறாங்கல்ல புவிஈர்ப்புனால் என்ன ஒன்று தூக்கி போட்டால் கீழே வர்றது அப்படி தானே புவியஈர்ப்பு அதுக்கு எதிர்மறையாக ஒரு ஈர்ப்பு இருந்தது அது அவங்க ரொம்ப காலமாக கண்டுபிடிக்கலை அப்புறமா ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க எதிர்மறையான ஒரு ஈர்ப்பு இருக்குது இதை விட்டு ஆப்போசிட்டாக மேலே போக முடியும் கீழே விழாமல் போக முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அது கொஞ்சம் டெவலப் ஆகி டெவலப் ஆகி இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துச்சு போன வாரத்தில் ஒரு அதில் ஒரு ஃபெயிலியர் ஒரு ஃப்ளைட்டு விழுந்து நூறு பேர் காலி ஸோ புவி ஈர்ப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஈர்க்கப்படுகிறது நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோன்னா இந்த நாம் நம்ம ஈர்க்கிறதுலாம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்க யாக்கோபு ஒன்னா அதிகாரத்தில் அவன் அவன் இழுக்கப்படுகிறான் சுய இச்சையினால் இழுக்கப்படுகிறான் நம்மளால் நம்ம இழுக்கப்படுகிறோம் ஈர்க்கப்படுகிறோம் ஸோ நம்ம எதை எது நம்மளை ஈர்க்குதுன்னு கவனிக்கணும் நம்ம ஸோ நம்ம ஈர்க்கப்படுவது எது எதினாலே எது நம்ம ஈர்க்கிறது இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறார் அவர் அவர் நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு சொல்கிறார் அந்த ஈர்க்கப்படுகிறது முற்போக்கானதாக இருந்துச்சுன்னா அதுக்கு அனுமதி கொடுத்தா அந்த ஈர்க்கப்படுவதற்கு அனுமதி கொடு அந்த முற்போக்கான விஷயங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நேரங்களை செலவிட்டால் முற்போக்கான விஷயங்கள் நம்ம ஈர்ப்பதற்கு நம்ம வாழ்க்கையில் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கணுமானால் நம்ம வாழ்க்கை சரியான பாதையில் போவோம் அப்படின்றார் எல்லாம் கடவுள் எழுதி வச்சுட்டார் அது அப்படியே நடக்குது அப்படி இல்லை அவர் டாக்டர் சொல்கிறாரு எல்லாம் இந்த விதிக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் எப்படி ஈர்க்கப்படுகிறீர்களா அதுதான் இந்த வச இந்த சங்கீதம் தான் துன்மார்க்கர்னால் யார் வேறு வழியில் போகிறவங்க ஒரு ஒரு பாதை இருக்குன்னா அந்த பாதையை விட்டு வேற பாதையில் போகிறது அந்த பாதை அங்கே கொண்டு போகாது ஆனால் அதில் தான் போவேன்னு போயின்னுக்குறாங்க அந்த பாதை ஒரு காலம் அவங்களை கொண்டு போய் நல்லா சேர்க்காது ஆனால் அந்த பாதையில் தான் போவேன் என்னை யாரும் கேட்கக்கூடாது நீ எப்படி கேட்கலாம் நீங்கள் எனக்கு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு துன் இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம் துன்பத்தின் பாதையில் கால எடுத்து வச்சு போயிட்டுருக்காங்க அவங்க கூட போய் உட்காந்து அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு உக்காந்துருக்காது அவன் கூட நடக்காத அவன் அவன் அவன் பக்கமாக நீ போய்ட்டு அவன் பக்கமாக உன் திசை இருக்குதுன்னா அவன் பக்கமாக நீ ஈர்க்கப்படுகிறனா வாய்க்கப்படுறத வாய்க்க வாய்க்கும்ன்றதெல்லாம் கனவுல கூட காண முடியாது அதை தான் அவன் பாதையில் நடக்காத அவன் நிற்கிற இடத்துல நிற்காத அதுவும் யார் பாவிகள் உடைய வழியில் நில்லாமலும்னா இந்த சின்ன்ற வார்த்தை அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னென்னா அது அந்த வார்த்தையினுடைய சரியான எபிரிய வார்த்தையின் அர்த்தம் என்னென்னா ஒரு அம்பு எய்யப்படுகிறது ஆனால் போய் அது விழலை கரெக்டான இடத்துல போய்ட்டு விழலை எங்கே போகணுமோ அங்கே எய்யப்படுகிறது ஆனால் அது அங்கே விழலை அது வழி விலகிடுது எப்படி ஒரு துன்மார்க்கன் வேறு பாதையில் செல்கிறானோ அந்த மாதிரி இது போய் லக்கு அடையலை அதுக்கு பேர் தான் பாவம் வாழ்க்கையில் ஒரு லக்கே இல்லாத கூட்டாளிங்களோட நீ நிற்காத பாவின்னா என்ன நம்ம நினச்சிடக்கூடாது நம்ம சர்ச்சைக்கு வராதவங்களாம் பாவீங்க வெள்ள ட்ரெஸ்ஸு போடாதவங்களாம் பாவீங்க சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அவங்களாம் பாவீங்க பாவிகள்ன்னு ஒரு லிஸ்டில் வச்சுருக்காங்க யாரெல்லாம் பாவிகள்னு எவிரைய மொழியில் பாவி பாவம்ன்ற அந்த பதம் எங்கே இருந்து வருதுன்னா லக்கு லக்குக்கு போய் சேராத ஒரு இடம் ஒரு நிலைமை லக்குக்கு ஏயப்படுகிறது அம்பு ஆனால் அது அங்கே போல ஒரு லக்கே இல்லை வாழ்க்கையில் ஒரு எப்படி சொல்றது கனவு இல்லை லட்சியம் இல்லை அந்த மாதிரி ஆளோட போயிட்டு நின்னுங்க நின்று அவன் பத்து மணிக்கு பல்லு தேய்ப்பான் அவன் வாயை பார்த்துக்கிட்டு நின்று நின்ந்தா அவன் இவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்போ நிறைய நேரத்தில் நம்முடைய நம்முடைய ஈர்க்கப்படுகிறது எங்கே நம் எந்த மாதிரி நபர்கள் நம்ம ஈர்க்கிறார்கள் எதை நாம் அதிகமாக கேட்குறோம் எதை நாம் அதிகமாக பார்க்குறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஈர்ப்பின் விதிகளுக்குள்ள தான் இருக்கோம் நம்ம எது நம்ம ஈர்க்கிறதோ அது அந்த பாதை அது நம்முடைய வாழ்க்கையாய் மாறுகிறது ஸோ முற்போக்கான பாதை முற்போக்கான நபர்களால் ஈர்க்கப்படணும் ஏன்னா இந்த வசனத்துலேயே இருக்குது சில பேர் இருக்கிறாங்களாம் காற்று பறக்கடிக்கும் வதரை போல் இருப்பாங்க எப்படி வேணாலும் சாய்வாங்க அவங்க எப்படி வேணாலும் எந்த சைடு காத்தடிச்சாலும் சாஞ்சி கிடப்போம் இப்படியே சாஞ்சி கிடப்பா அது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சாஞ்சி கிடக்கிறது அதுதான் சொல்கிறார் நீ ஈர்க்கப்படுகிறோம் அந்த இந்த இது ப்ராக்டிக்கலான விஷயம் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் நான் எதினால் ஈர்க்கப்படுகிறேனோ அந்த திசை நோக்கி தான் என் வாழ்க்கை செல்லும் முற்போக்கான விஷயங்களுக்கு என் வாழ்க்கை ஈர்க்கப்படுவதற்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் நேரத்தை செலவு பண்ணணும் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் சில பேர் கேட்பாங்க இன்னும் வாக்குத்தத்தெல்லாம் கிடையாதா ஏதோ வாக்கு தத்தெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுப்பாங்கன்னா அதை விட ஏழு ஏழு வாக்குத்த வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஏதோ ஒன்று செய் இவங்க எதுவும் செய்கிறதில்ல ஆனால் இவங்க மற்ற ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நடந்தால் எனக்கு செய்தியின வச்சிருக்காங்க எனக்கு இது பண்ணி வச்சுருக்காங்க செய்வீன இல்லை செய்யாத வெனை நம்ம சில விஷயங்கள்லாம் பேசிக்காக நம்ம செய்யாமல் இருக்கிறோம் தெரிஞ்சிக்காமல் இருக்கோம் என்ன நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோமே இந்த உலகம் உலகத்திலே ஒரு முக்கியமான ஒரு விதி நம்மை நடத்துகிறது அது என்ன ஈர்க்கப்படுகிறோம் த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதை கண்டுபிடிக்கணும் டாக்டர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாருனா மருந்தை கொடுத்தா அந்த கிருமி காலி இரும்பல் நின்றோம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டேன் ரொம்ப லொக்குன்னு விரும்பிகிட்டே இருந்தேன் தூக்கம் கிடையாது என்ன செய்யறதுன்னு தெரில பயம் வந்துடுச்சு என்ன ஆகிடுவாங்கன்னு பயந்தான் பாருங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அவங்க கரெக்டாக கூப்பிட்டு போய் கரெக்டான மருந்தை வாங்கி கொடுத்து லைனில்லாம் நிற்க விற்கலையே என்ன நேராக உள்ளே கூட்டு போய் அங்கெல்லாம் லைனில் நின்றுனால் வேறு ஒரு வியாதியும் கூட வந்துடும் அங்கே போய் கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் பார்த்து மருந்தெல்லாம் கொடுத்து ஒரு பத்து நாள் தாங்க ஒரு மாதமாக கஷ்டப்பட்டேனும் பத்து நாளில் நார்மல் ஆகிட்டேன் என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் அதை கில் பண்ணாங்க தெரியுது அவங்களுக்கு அது வேறு எடுத்து காட்டுறாங்க அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில கருப்பாக இருக்குது என்னென்னவோ தெரியுது அவங்களுக்கு கிளியராக தெரியுது இதுதான் பிரச்சனை இதுதான் சங்கீதக்காரன்னா இன்றைக்கி பாட்டு எழுதுகிறவங்களாம் சும்மா பாட்டு மனசில் தோன்றதெல்லாம் பாட்டில் எழுதிருவாங்க நான் சமைத்து கொண்டே இருந்தபோது கத்தர் எனக்கு ஒரு பாட்டிலே கொடுத்தார் நான் தூங்கி கொண்டிருக்கும்போது கத்திரனுக்கு எழுப்பி பாடலை கொடுத்தார் அது வேற நிறைய பாடல்கள் உண்மையான பாடல்கள் கருத்துள்ள பாடலாம் அனுபவ பாடல்கள் தான் நல்லாயிருக்கும் அனுபவ பாடல்கள் சில பாட்டெலாம் கேட்டால் சில சினிமா பாடலாம் கேட்டால் அப்படியே ரொம்ப அப்படியே இருக்கும் ஏன்னால் அது வாழ்க்கையோடு ஒத்து போகும் சில பாடலாம் ஒன்றும் கிடையாது மியூசிக் நல்லாயிருக்கும் இப்போலாம் வெறும் மியூசிக் தான் தட்டுறது ஒன்றும் கிடையாது நூத்தி ஐம்பது சங்கீதம் இருக்கு அதில் துவக்க சங்கீதம் ஒரு மனுஷன் வாழ்க்கை வாய்க்குமா வாய்க்காதா ஏன் வாய்க்கல ஏன் வாய்க்குது வாய்க்காதவங்களுடைய காரணம் என்ன வாய்க்காதுக்கு காரணம் என்ன எது ஈர்க்கப்படுது அப்புறம் சொல்றாரு இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கு அவங்க கண்ணிச்சு பரியாசக்காரர் தான் அதனாலதான் சபையிலே சிரிக்கவே மாட்டாங்க ஏன்னா என்ன சொல்லி இருக்குது பரியாசக்காரர் உட்காரும் அப்படின்னா நீங்க பரியாசக்காரர் அப்புறம் உங்க இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நானும் நினைச்சிருந்து ஓ சிரித்தா தப்பு சபையில் அதனால் கோயிலில் உண்மனு இருக்கிற கூட்டம்லாம் இருக்குது நிறையா சிரிக்கவே மாட்டாங்க புஷ்ஷி உஷ்ஷி என்னுவாங்க அதுவும் அவங்க பிள்ளைங்க சத்தம் போட்டு சிரிச்சிச்சின்னு வச்சுங்க பாஸ்ட்டு பார்க்குறாரு சும்மாரு ஏன்னா பாஸ்ட் அடுத்து விளசிடுவார் அந்த வசனத்தெல்லாம் வச்சு பரியாசக்காரர் பரியாசக்காரர்னால் சும்மா சிரிக்கிறதெல்லாம் பரியாசம் கிடையாது நகைச்சுவைக்கு சிரிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது பரியாசன்னா என்ன ஒரு கூட்டம் இஸ்ரோவேலில் இருக்குது என்னன்னா அது எப்படி நடந்துடும் அது எப்படி நடந்துடும் அதெல்லாம் நடக்காது அது சொல்லியிருந்தால் நடக்குமா வேதத்துலயே ஒரு வேத புதிய பாட்டில் இருக்குது கடைசி காலத்தில் பரியாசக்காரர் எழும்புவார்கள் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு இன்னும் வரலையவர் இன்னுமே காணுமே அவரு அப்படின்ற மாதிரி பரியாசம் பண்ணாங்க அவரோட கூட அவங்களோட சேர்ந்துங்கன்னு நிறைய பேர் பரியாசக் கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேவேல்லையே மாண்டு போனார்கள் எருசுலேம்லேயே அழிந்து போனார்கள் பரியாசக்காரர்கள் யார் காரியம் நடக்காதுன்ற ஒரு கேவலமான ஒரு எண்ணம் தப்பான ஒரு எண்ணம் கேவலம்னு சொல்கிறத விட ஒரு ஏலனமான ஒரு எண்ணம் அதெல்லாம் நடக்காது அதான் இருக்கு கதவுறார் ஒரு பூசுத்தரார் ஒரு அதெல்லாம் எப்படி நடந்துடும் அந்த மாதிரி ஒரு ஏலனமாக பார்க்கறது அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு இந்த மாதிரி கூட்டத்துக்கூட இருக்கக்கூடாது அங்கே இந்த கூட்டத்தார் கூட உட்காரக்கூடாதுன்னு இருக்கு இந்த கூட்டத்தார் பக்கத்தில் உட்கார கூடாது அதுவும் ஏலனமாக ஒரு கனவை பற்றி பேசுகிறீங்க அதை ஒரு சீப்பாக நினைக்கிறாங்கன்னா அந்த பக்கத்தில் உட்காரக்கூடாது போயிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு லட்சியத்தை பற்றி பேசுறீங்க அந்த லட்சியத்தை அதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு மனுஷன் பேசுறானா அங்கே இருக்கக்கூடாது நம்ம ஏன் இருக்கக்கூடாதுன்னா நான் ஈர்க்கப்படுகிற எண் என் வாழ்க்கை ஈர்க்கப்படுகிறது இதெல்லாம் இது இந்த பக்கத்தில் நான் உட்கார்ந்துட்டு இருந்தா இந்த பக்கத்தில் நான் நின்னால் வாய்க்கும்ற எண்ணம் எனக்கு வந்தாலும் வேஸ்ட்டு ஏன்னா இந்த எண்ணம் இந்த ஈர்ப்புகள் என்னை அந்த அடைய செய்யாதான் ஸோ இந்த அட்ராக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான விதி இந்த விதி நம்மை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது என் தலை விதின்றாங்கல்ல இதுதான் நம்ம தலைவீதி இந்த தலைவீதியை கொஞ்சம் கண்டுபிடிச்சிக்கங்க நடக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் விதி கிடையாது அதெல்லாம் உங்கள் உங்கள் உங்களுக்கு தவறாய் சொல்லப்பட்ட தகவல்கள் உண்மையான தகவல் எது இந்த கால வே இந்த இரவு வேலையில் உங்கள் காது கேட்க நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்னும் அரை மணி நேரம் இருக்குது முடியறதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சொ உங்களுக்கு உங்கள் காது கேட்க அற்புதமான ஒரு விதி இருக்குது உங்கள் வாழ்க்கை அதுக்குள்ளே இருக்குது அந்த விதி உங்கள் வாழ்க்கையை நடத்திட்டுருக்குது நிறைய நேரத்தில் நாம் தவறான பாதையில் போய் சே சேர்ந்துருக்குறோன்னா அல்லது நம்ம நினைத்த விஷயங்கள் அல்லது நம்ம வெற்றிகரமான ஒரு பாதைக்குள்ளே போகலைன்னா அதுக்கு காரணம் நாம் எதிலே ஈர்க்கப்பட அனுமதி கொடுக்குறோம் அது ரொம்ப முக்கியம் தானாலாம் வாழ்க்கை ஓடிட்டுல அதா போயின்னு இருக்கலாம் இல்லை நம்ம அனுமதி கொடுக்குறோம் எங்கே நிற்கிறேன் எங்கே உட்காடுறேன் என்ன கேட்குறேன் என்ன பார்க்குறேன் ஏன்னா அதெல்லாம் என்னை ஈர்க்குது ஸோ பாசிட்டிவிட்டியை நான் அனுமதிக்கணும் முற்போக்கானதை என் வாழ்க்கையில் நம்ம நம்ம வாழ்க்கையில் அதை அனுமதிக்கணும் அதை மனதில் வச்சுக்கோங்க ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் மற்றையும் பதினாறு பத்தொம்போதில் இப்படி வாசிக்கிறோம் மற்றையும் பதினாறு பத்தொம்பது பரலோக ராஜ்யத்தின் சிறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் நீ கட்டவிழ்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்கப்பட்டிருக்கும் என்றார் பேதத்தில் சொல்றாரு நீ கட்ட நீ கட்ட கட்டுவது எதுவோ அப்படின்றார் நம்ம ஆளுங்க உடனே இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் கட்டுகிறேன் ஏசு விநாமத்தினாலே பிசாசை கட்டுக்கிறேன் ஏசு விநாமத்தினாலே இதையெல்லாம் கட்டுகிறேன் இதையெல்லாம் நான் கட்ட அப்படின்றாங்க இந்த வசனம் அதை சொல்லவே இல்லை நீங்கள் கட்டுறதை பற்றி சொல்லலை கட்ட கட்டி விட்றதை பற்றியும் சொல்லலை ஆனால் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம புரிஞ்சிக்கிட்ட விதம் வேறு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தார் எங்கள் வீட்டுக்கு வருவார் அடிக்கடி ஜெவம் பண்ணும் கட்டுகிறேன் கட்டுகிறேன் கட்டுகிறேன்னு வர்றார் அவருடைய ஜெபத்தை ஜெபம் பண்ணும்போது கட் என்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்வார் கொஞ்சம் கட்டி ஜெபம் பண்ணுங்க ஒரு நாள் அவருக்கு ஜெபம் போது டெய்லி வருவார் இறந்துட்டார் நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் ஆனா கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் வீக் அவரு அவருக்கு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க அவரு போன சபையில என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீ சாத்தான கட்டணும் இதை கட்டணும் அதை கட்டணும் நான் சொல்றேன் நீங்க எந்த சந்தையில பெரிய கயிற வந்து கூட கட்டினா கூட இதெல்லாம் மாறவே மாறாது இதெல்லாம் கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லி உட்காந்துக்கிறதுல கட்டுறேன் அதையாக சொல்கிறாரு அவர் சொல்கிறார் நல்லா கவனிக்கல பேதர்கிட்ட பிராக்டிக்கலாக பேசுகிறார் திறவுகோள்களை தருகிறேன் நான் சாவி தரேன் உன் கையில் எழுத்தின்படியே ஒரு சாவியை பேதிர்கையில் கொடுத்தாரனா இது எந்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லை பேதிர்கையில் சாவி கொடுத்ததா அதுவும் பரலோகத்தினுடைய சாவியை கொடுத்ததா சில பேர் நினச்சினுக்கிறாங்க ஆனால் பரலோகத்தின் சாவியை வச்சுக்கிட்டு பூலோகத்தில் என்னத்தை பண்ணுறது ஹலோ பக்கத்து வீட்டு சாவியை வச்சுக்கிட்டே உங்கள் வீட்டில் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் வீட்டு த த த த த த த த த த திறக்க முடியாது பரலோகத்தின் சாவியை வச்சுக்கிட்டு இங்கே என்ன பண்ண முடியும் அப்படி என்ன அங்கே சொல்லித்தர்றாரு அவர் என்ன சொல்றாரு உனக்கு நான் வாழ்க்கையில் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்றத கற்றுத்தரேன் பரலோகத்துக்கே தெரியும் இது இது கீஸ் பரலோகத்தினுடைய சாவின்னு சொல்லலை பரலோகத்து முழுவதும் தெரியும் பூலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது நான் இப்போது உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்கிறாரு நீ எதை கட்டுகிறாயோ கட்டுகிறாயினா செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டுறது இல்லை அல்லது எதோ கயிறை வச்சு கட்டுறது இல்லை அல்லது வாயை திறந்து கட்டுகிறேன்னு சொல்கிறத பற்றி இல்லை இங்கிலீஷ் பைபிளில் நல்லா இருக்குது சிம்பிளாக இருக்குது வாட் எவர் யூ அலோ இன் திஸ் இயர்த் நீ எதை அனுமதிக்கிறாயோ அது உன் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படும் எதை நிராகரிக்கிறாயோ அது உன் வாழ்க்கையிலே நிராகரிக்கப்படும் அனுமதிப்பதும் நிராகரிப்பதும் உன் கையில் இருக்கு பேதிருவே என் கையில இல்லை உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது நீ அனுமதித்தால் அது நடக்கும் நீ நிராகரித்தா அது அது நிராகரிக்கப்படும் இதை தான் நம்ம ஆளுங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நீ பூலோகத்திலே எதை கட்டுகிறாயோ அப்போ நான் பிசாச கட்டி ஜவம் பண்ணா பரலோகத்தில் பிசாசு கட்டி ஜவம் கட்டுவாங்களா ஸோ நிறைய மிஸ் மேட்ச் ஆகும் கிளாஷ் ஆகும் நிறைய அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா நிறைய ஒத்து போவாது ஆனால் உண்மையை பேதருக்கு சொல்லித்தரே பரலோகத்துக்கே தெரியும் பேதர்வே இந்த ரகசியம் இப்போ உனக்கு சொல்லித்தரேன் நீ பூலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நீ எதை அனுமதிக்கிறாயோ அவர் சொல்லித்தரா சட்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நம்ம விதி என்ன மாதிரி விதிகளுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை இயேசு சொல்லித்தரா எதை அனுமதிக்கிறோமோ அது உள்ள நுழையும் எதை நிராகரிக்கிறோமோ அது தடுத்து நிறுத்தப்படும் அனுமதிப்பதும் நிராகரிப்பதும் நீ உன் வாழ்க்கையில ஒன்று நடந்தால் அதை அனுமதிப்பது நீ ஒன்று உன் வாழ்க்கை நடக்கவில்லை என்றால் அதை நிராகரித்தது சொல்லுங்க நாமதா யாரும் கிடையாது மூன்றாவது நபர் உள்ள நுழைக்கவே தேவையில்லை நாம் நிராகரித்தோம் அதனால் நடக்கலை அதுக்கு அதுக்கான எந்த வாய்ப்பையும் கொடுக்கல அதை கேட்காத செவி கொடுக்கவே இல்லை அதுக்கு கவனம் செலுத்தவே இல்லை நேரத்தை செலவு பண்ணவே இல்லை இல்லைன்னா நாம் தேவையில்லாத இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு நேரத்தையெல்லாம் வீணடிச்சுட்டு இருந்தோம் அப்போ என்ன நடக்கும் அதான் சொல்கிறார் நிராகரித்த பேதுருவே நீ நிராகரிக்கிறதும் நீ அனுமதிக்கிறதும் உன் கையில் இருக்கார் ஸோ அட்ராக்ஷன் வி ஆர் அட்ராக்டட் வாழ்க்கையில் நாம் கவர்ந்து இழுக்கப்படுகிறோம் அதனால தான் விளம்பரங்கள்லாம் நிறையா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா விளம்பரம் இருக்கும் எங்கே போனாலும் விளம்பரம் அப்படியே அந்த விளம்பர கான்ட்ராக்ட் முடிஞ்சால் ஒன்றுமே அதில் நம்பர் போட்டுருவான் வேறு யாருன்னா விளம்பரப்படுத்துறீங்கன்னா வந்து படுத்துங்க டிவி முழுதும் விளம்பரம் முன்னெல்லாம் தெளிவாக போடுவான் இப்போ போடுறான்னா தெரில விளம்பரதாரர் நிகழ்ச்சி தான் அந்த விளம்பரதாரரை வச்சு தான் நிகழ்ச்சியே நான் நடத்துகிறோங்கன்றான் ஸோ எல்லாம் விளம்பரதாரர் தான் விளம்பரம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது ஏன்னால் ஈர்க்கப்படுகிறவர்கள் நாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால தான் பொய் சொன்னால் கூட நம்ம ஈர்க்கப்படுறோம் ஒரு கருப்பான ஆளுக்கு ஃபேரன் லெவலியை போட்டு வெள்ளையாக்கி காட்டினா நம்ம அது வந்து ப்ரூ ஓகே சூப்பர் இருக்குங்க ஆப்ரிக்காவிலேருந்து ஒரு பொண்ணை கூட்டுன்னு வந்து ஃபேரன் லெவலியெல்லாம் போட்டு ஆப்ரிக்காலேருந்து ஒரு ஆம்ளியை கூட்டு வந்து ஃபேரன் ஹண்ட்ஸம் போட்டு ஏன்னா ரெண்டு பேருக்கு தனித்தனியாக வச்சுருக்கேன் முன்னெல்லாம் நாங்கள் ஒ தான் மா மா மாற்றி மாற்றி போட்டுன்னு இருப்போம் இப்போ ஆன்சம்னு தனியாக வச்சிருக்கான் அதை போட்டு எல்லாம் ஆப்ரிக்காவிலேருந்து கூப்பிட்டு வந்து கொஞ்சம் கலராக்கி காட்டினேன்னு வச்சுங்க நான் பரவாயில்ல ஒரு பொய் ஏற்கனவே ஒரு அழகாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட மூஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளி வச்சு அது வந்து கம்ப்யூட்டரில் அப்படியே மறைற மாதிரி காட்டி கிராஃபிக்ஸில் பண்ணி அவள் வெள்ளையான மாதிரி காட்டுறாங்க என்ன என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பொய்யை நாம் நம்புவோன்னு நினைக்கிறாங்க அதனால தான் நிறைய நாம் ஈர்க்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு தப்பான விஷயத்தெல்லாம் போய் மாட்டி சிக்கி தவிக்கிறோம் உண்மையிலேயே நாம் ஈர்க்கப்படுகிறோம் அதனால தான் இவ்வளோ விளம்பரம் புலிகேசி ராஜா சொல்லுவார் இளநீர் என்று மாட்டு இதை கொடுத்தால் கூட இவர்கள் வாங்கி கொள்வார்கள் விளம்பரம் இப்படி பண்ணா இந்த மாதிரி விளம்பரம் பண்ணால் மாட்டு கோமியத்தை கூட இளநீரென்று வாங்கி கொள்வார்கள் வா அந்த அளவுக்கு நம்ம நம்மளை மட்டப்படுத்தி வச்சுருக்காங்க விளம்பரத்தை வச்சு ஏன்னா ஈர்க்கப்பட இருக்கிறவர்கள் நாம் நிறைய தேவையில்லாதெல்லாம் ஈர்க்க அனுமதி கொடுத்துட்டோம் எல்லோரும் கூட செய்ய சொல்லி நான் முற்போக்கானவைகளுக்கு தான் ஈர்க்கப்பட அனுமதி கொடுப்பேன் பிற்போக்கானவைகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் இருக்குறிங்களா அப்போது இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் விஷயம் We are attracted. இரண்டாவது விஷயம் அதெல்லாம் டக் டக் டக்குன்னு போயிடுறேன் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்முடைய சிந்தனை the law of thinking or meditation, நாம் என்ன தியானிக்கிறோன்றது கூட ரொம்ப முக்கியம் நம்முடைய மனது எதை அதிகமாக அசை இந்த தியானம் என்கிற வார்த்தை எவ்வளவு மொழியிலிருந்து அது ஒரு மாடு அசை போடுகிற வா விஷயம் தியானம்ன்றது ஒரு மாடு அசை நாலு முறை இல்லை ஐந்து முறை அசை பாருங்க தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை சும்மா விட்டா அது திரும்ப திரும்ப அசை அதுதான் தியானம் இங்கே எப்படி வாசிக்கிறோம்ல தியானிக்கிற மனுஷன் சங்கீதம் ஒன்றும் இல்லை தியானிக்கிற நான் அந்த விஷயத்துல இருந்தால் இதை நான் எடுத்து சொல்கிறேன் நம்ம என்ன தியானிக்கிறோம் கூட ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அது நம்முடைய வெற்றிக்கு நம்முடைய முன்னேற்றத்துக்கு நம்முடைய நல்வாழ் வாழ்வுக்கு தியானம் கூட ரொம்ப காரணமாக இருக்கு நம்ம என்னத்தை அதிகமாக நினைச்சுன்னு இருக்கிறோம் நீங்க என்ன நினைச்சுன்னே இருக்கிறீங்க ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுது மனத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான்னு சொல்லலை நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான் மனதின் நினைவு வேற மனதின் நினைவுனா அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் கலைஞரும் சொல்லணும்னு மறந்துட்டேன் அது வேற அந்த நினைவு வேற அது வந்து மனதின் நினைவு இருதயத்தின் நினைவுனா என்ன திரும்ப திரும்ப எதையே நினைச்சு நிற்கணும் அதுதான் இருதயத்தின் நினைவு எப்படி நான் இருதயத்தின் நினைவு மனதின் நினைவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது மனசு இருதயம் இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு மனசின் நினைவுனா என்ன கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவீங்க இப்போதாங்க நினைச்சேன் சரி நாபு ஆ எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு தான் சொல்வேன் நேராக உள்ளே போவேன் சொல்லணும்னு போயிட்டு மறந்து அம்மா ஏதோ சொல்லணும்னு வந்தம்மா அப்படின்வேன் அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க நினைப்பு வர நாபு வரமும் சொல்லப்பாண்ணுவாங்க மறந்துடுவேன் ஆனால் ஒரு விஷயம் ஒரு சில விஷயம் இருக்குது அவங்க தூரம் போயிட்டு வர்ற வரைக்கும் மனசில் வச்சுருப்பேன் வந்தவனும் கேட்குறேன்னு ஏன்னா அதுதான் இருதயத்தின் நினைவு இருதயத்தின் நினைவுனா ஆழ் மனதில் நின்றுட்டு இருக்குது அது விலகவே விலகாது இந்த ஆழ்மனதின் சிந்தனைகளை நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆழ்மனதில் அதாவது திரும்ப திரும்ப நீங்கள் எது அசை போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் எண்ணங்கள் எது அதிகமாக அசை போட அனுமதி கொடுக்குறீங்க அதை எல்லாத்துக்கும் கொண்டு வர போகிறேன் எதை அனுமதி அனுமதிக்கிறீங்க அதிகமாக அசை போடுறதுக்கு உங்களை குறித்து பிற்போக்கானதாயா அல்லது உங்களை குறித்து நல்லதா நல்லதையா எதை அசை போடுறீங்க இந்த மாடுக்கெல்லாம் தண்ணி காட்டுவாங்கள்ல தண்ணி காட்டுறது தான் அப்படி தான் சொல்லுவாங்க தண்ணி காட்டியா மாடுக்கு ஏன் தண்ணி குடுத்தியான்னு கேட்கல மாட்டாங்க அவ்வளோ பெரிய அண்டாவில் அவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சு பாத்திரம் மாதிரி வச்சிருப்பாங்க சில நேரத்தில் கல்லில் கட்டி வச்சுருப்பாங்க பானை மாதிரி ஆனால் அதில் தண்ணி தான் நிறையா இருக்கும் அதுக்கு போட்ட புண்ணாக்கு கம்மியாக இருக்கும் அதுவும் காட்டுவாங்க தண்ணி காட்டுவாங்க அது கண்ணு குட்டிய வேறு அதுக்கு மேலேயே மாற்றுவாங்க இப்போ ஒரு கேப் மாதிரி ஒன்று கண்டு குடிச்சிருக்கான் அதை பார்க்கும்போதுலாம் அந்த கோபமாக இருக்கு பாருங்க அது வந்து அந்த வாயில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அந்த கண்ணுக்குட்டிக்கு அதுக்கு கொஞ்சம் நேரம் பால் குடித்த மாதிரி அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது அவ்வளோதான் அதை ஏமாற்றிட்டு அது பால் ஃபுல்லாக கறந்துடுறான் டக்குன்னு ஒரு பொய்யா ஆனால் அது எப்படி வேலை பார்க்குறது தெரியுமா அதுக்கு கொடுத்த அந்த குறுகிய உணவை அந்த சின்ன உணவை வாயில் போட்டு நாலஞ்சு முறை மென்று நல்லா இது பண்ணி தன் இனத்துக்கும் கொடுத்து இந்த புத்தி இல்லாத இனத்துக்கும் கொடுத்து நம்மளை ஏமாத்தனானேன்னு சொல்லிட்டு என் பால்லாம் வர வர வராமல் என் பால்லாம் உங்களுக்கு நினைக்கல அனுமதி கொடுக்குது என் பால் எடுத்துக்கோணு எங்கேருந்து வந்துச்சு அந்த பால் நாலு முறை அசை போட்டதில்ல அதை தான் சொல்லுது தியானிக்கிறதுனா வசனத்தை தியானிக்கிறதுனா இருக்கிற சட்டத்திட்டங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தியானிச்சுட்டு உக்காந்துன்னு இல்லை எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் அப்படி சொல்லலை இந்த வசனத்தை பாருங்கள் தியானிக்கிறதுனா என்னென்னு உங்களுக்கு புரியும் ஒன்று யோசுவா ஒன்று அதிகாரத்துக்குவாங்க பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது புதிய எடுத்தாச்ச புதிய பாட்டில் யோசுவா பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்பதுள்ள வரும்போது மட்டும் அந்த பகுதிக்கு போனால் கஷ்டந்தான் ஏன்னா சில புக்குலாம் இருக்குது ஆப குக் நாகம் மீகாலாம் இருக்குது என்னது அந்த மாதிரி ஒரு புக் இருக்கா அப்படின்னே தோணும் சில நேரத்தில் இங்கே வாங்க யோசுவா தால் மோசைக்கு பிறகு ஒரு பெரிய சேலஞ்ச் அவர் கையில் கிடைக்கிது திகைத்து நிற்கிறார் ஏன்னா பாதி வெளியில் மோச இறந்துட்டார் இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போய் கரை சேர்க்கணும் இஸ்ரேவேல் கானான் தேசத்துக்கு கொண்டு போய் அவங்கள சேர்க்கணும் ஒரு பெரிய சேலஞ்ச் ஒரு மனுஷன் மோசே தாங்க முடியாம முடியலன்னு சொல்லி அவரே கன்ஃபஸ் பண்ணியிருக்கார் ஆனால் இங்கே இவர் சொல்கிறார் யோசுவா டபுள் மடங்கு அவருக்கு யோசுவா மோசையை போல ஒரு அனுபவம் இல்லை பயப்படுறார் இப்போ கருத்துறவர் தேட்டுறார் இப்போ சொல்கிறாரு நான் உங்க கூட இருப்பேன் மோசையை கூட இருந்தது மாதிரி உன் கூட இருப்பேன் நீ கவலைப்படாத தைரியமாக இரு அப்படிலாம் சொல்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறாரு வெற்றியை நீ அடையணும்னா ஒரு விஷயத்தை நீ செய்யணுன்றார் பாருங்கள் எட்டு இந்த நியாயபுறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் புத்தகம் யோசுவா காலத்தில் முழுமையாக எழுதப்படலை பைபிள்லாம் போய் பைபிள்னு கருதப்படலை சரித்திரம் தான் அவங்க கையில் இருந்துச்சு அப்போ இந்த சரித்திரத்தை எடுத்து வச்சுக்க சொல்றாரா கிடையாது இந்த நியாயப்பிரமாணம்னா இந்த பத்து கட்டளைகள் அந்த கல் எடுத்து வச்சுக்க சொல்றாரா வாயில் வச்சிக்கோ இல்லைன்னா அதை வாயில் மனப்பாடம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரா இல்லை இன்னொரு வாரத்தில் பக்கத்துலேயே இருக்க இரவும் பகலும் அதை தியானம் பண்ணுன்றார் அப்படி அந்த இரவும் பகலும் தியானிக்கக்கூடிய அளவுக்கு அப்போ என்ன புஸ்தகம் இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இன்னும் புக்கு ரெடி ஆகலை யாத்திராகமும் யாத்திரை இன்னும் முடிவே அடையலை அவங்க இன்னும் செட்டிலே ஆகலை பைபிள் இன்னும் பாதி கால்வாசி கூட கிடையாது அந்த டைமில் யோசுவா வரையும் தான் இப்போ இந்த யோசுவா கிட்டே பேசுகிறாரு அப்போ யோசுவா புக்கும் கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா அதுவும் முதல் அதிகாரத்திலே இருக்கிறதுனால அப்படின்னா ஆதியாக யாத்திராகமோ என்னாகவும் வைத்த அந்த எண்ணங்கள் யோசேப்பின் மனதுல தேவன் வைத்த அந்த நல்ல எண்ணங்கள் பல தேவனுக்கு செவி கொடுத்த ஜனங்களுக்கு மனதுல வைத்த அந்த நல்ல எண்ணங்கள் மோசாக நடந்த அந்த மோசேக்கு மனதுல வைச்ச அந்த நல்ல வெற்றியின் எண்ணங்கள் அதை தான் சொல்கிறார் அதை எடுத்து நீ வாயில பேசு அதை எடுத்து அசை போடு இரவும் பகலும் அதை எடுத்து அசை போடு நீ என்ன ஆக உன் வழிகளை நிறைய விஷயம் நடந்து முடிஞ்சாச்சு அதை எடுத்து இப்போ நீங்க அசை போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா அதை மாற்ற முடியாது உங்களால சோ நீங்க அசை போடக்கூடியது எதுவா இருக்கணும்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் அதனாலதான் சொல்றாரு நல்ல எண்ணங்களை தான் சொல்றாரு அந்த விஷயங்கள்ல வாழ்க்கையின் விதிகள் அவர்களுக்கு எப்படி அந்த விதிகள்லாம் உதவியா இருந்துச்சு அந்த வெற்றிக்கு எதெல்லாம் அதிகாரம் டெய்லி படி பத்து அதிகாரம் தற்கொலை பண்ணி செ படிச்சிட்டு படிக்கிறத பத்தி சொல்லல என்ன சொல்ல வர்றாரு நீ இப்ப வெற்றி பெற முடியுமான்னு சந்தேகத்துல நிக்கிற நான் உனக்கு நினை போட்டுறேன் ஏற்கனவே நடந்ததெல்லாம் ஒரு புஸ்தகம் போல் இஸ்ரவேல் மனதில் வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சரித்திரத்தில் வைக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் வாழ்ந்து முடித்த வாழ்ந்து காட்டின அந்த முன்னோர்கள் உன்னுடைய முற்பிதாக்கள் அந்த விதிகளை அந்த பிரமாணங்களை வாழ்க்கை பிரமாணங்களை எடுத்து நீ பின்பற்று அதை எடுத்து நீ சிந்திச்சுப்பார் அதை எடுத்து அசை போட்டுப்பார் அவங்களாம் விட்டு கொடுக்கல அவங்களாம் அவங்களாம் விலகி போயிடல அவங்க எல்லாம் பாதியில போயிடல அவங்க உடஞ்சி போயிடல கடவுளை தூஷித்துட்டு சும்மா உக்காந்துட்டு இல்லை வெற்றி பெறுவோம்ன்ற எண்ணத்தை அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை நீ இன்றைக்கு அதை உன் மனதுல வை யோசுவா நீ உன் உன் அவன் எப்படி மோச ஒரு எதிராளிகளை சந்தித்தது போல இவன் பல எதிராளிகளை சந்திக்கிறான் ஜெயித்து காட்டினான் காரணம் என்ன முற்போக்கானவைகளை எடுத்து தியானம் செய்ய கற்றுக்கொண்டான் தான் நம்ம என்ன சிந்திக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் மூணாவது இன்னும் ஏழு நிமிஷம்தான் இருக்குது மூணாவது என்னென்னா நம்முடைய கன்ஃபெஷன் த லா ஆஃப் கன்ஃபெஷன் நம்ம என்ன பேசுகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் பிறக்கும்போது யோவான் அவரை அற்புதமா விவரிக்கிறார் நான் கிறிஸ்துமஸ் அப்ப சொன்னு கேட்டு தெரியல உங்க வாட்ஸ்அப்ல இருக்கும் அந்த செய்தி எல்லாம் கேட்டு பாருங்க என்பவர் இந்த பூமியில் பிறக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அவர் பிறக்க வேண்டிய அவசியம் எதற்காகனா ஒரு கூட்டத்துக்கு அது அது ரட்சகர் என்பதை அவர் அந்த ரட்சிப்பின் வேலையை செய்கிறதுக்கு ஆனால் இன்னொரு பக்கம் அவர் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் தொண்ணூத்தொம்பது இந்த ரட்சிப்புன்றது ஒரு பருக்கை தான் ஒரு சாப்பாட்டில் இருக்கிற ஒரு அரிசி தான் ரட்சிப்பு அதை வச்சுக்கிட்டு என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது அதை வச்சு ரொம்ப நாளைக்கு ஓட்டிட்டு இருக்கேன் இனிவர கால சந்ததிகளுக்கு எல்லாம் இந்த ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க நான் ரசிக்கப்படணும் எதுக்கு ரசிக்கப்படணும் கேள்வி கேட்பாங்க பதில் சொல்ல முடியாது தமிழ்வான் ஆனால் இந்த ஒரு விஷயத்த இன்னொரு ரெண்டாயிரம் கழிச்சு இன்னொரு இருபதாயிரம் கழிச்சு ஒரு மனுஷன் வாழ்ந்தா கூட அவன் கூட இந்த மனுஷன் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் அது என்ன இந்த உலகத்திலே மனுஷனா ஏன் பிறந்திருக்கிறோம் எதற்காக பிறந்திருக்கிறோம் நாம் உண்மையிலே என்னவா இருக்கிறோம் இதையெல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்தார் இப்போ இந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க அதனால்தான் சில வசனங்கள் எல்லாம் பைபிள்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய ரொம்ப கவனம் செலுத்துங்க அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்கிறோம் வாசிக்கிறோம் அவர் இருக்கிற வண்ணமாகவே ஏசு எப்படி இருக்கிறாரோ அதே போலவே நாமளும் இருக்கிறோம் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது நீங்கள் பட்டாசுலாம் பார்க்க தானே என்ன கவனியம் ஆர்வக்கோளர்ன்னு சொன்னால் அதான் இது இந்த... கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது விஞ்ஞானிகள் ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஒன்னு சொல்றான் பைபிளை பார்த்தா பைபிள் சொல்லுது நீசுவை போலவே இருக்கிறா எப்படி இருக்கிறோம் அதிகாரம் ஒன்னா இருக்கலாம் ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை பற்றி வாசிக்கிறோம் அந்த வார்த்தை இயேசுதான் அந்த வார்த்தை அந்த வார்த்தை இயேசு ஏசு தான் அந்த வார்த்தை அந்த வார்த்தை தான் இயேசு யோவன் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் இயேசுவை ஏசுவும் வார்த்தையும் ஒன்று நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தையும் ஒன்று இப்போ அதுவும் இருக்குது அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தேன் லோகோசா ரேமாவா ஏன்னா ரேமான்னா என்ன அப்பவே பேசுறது அது கோபத்தில் கூட பேசலாம் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்து வச்சுக்குவாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன என்னன்னலாம் சொன்னீங்க அதுதான் அந்த அந்த ரேமாவை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கின்னு இருப்பாங்க லோகோஸ்னா என்ன ஆழ் மனதில் இருந்த இருந்த எண்ணம் ஆதியிலே இருந்தது இது ஏதோ தற்செயலா இயேசு பிறந்துடல தற்செயலாக தோன்றிடல தற்செயலா திடீர் என்று முடிவெடுத்து இயேசு பிறந்துடல ஆதியிலே தேவனோடு இருந்து ஆதியில் இருந்து மனுக்குலத்தை பார்த்து கொண்டு ஆதியிலிருந்து மனுஷனுக்கு மீட்பராகவே ஆதியிலே இருந்து அவர் பிறந்தார் ஸோ ஆதியில இருந்தவர் வார்த்தை வந்து திடீரென்று பேசப்பட்ட வார்த்தை இல்லை இயேசு அவர் ஆதியிலே இருந்திங் அவரை பத்தி அற்புதமா ஒண்ணு சொல்றாரு அந்த வார்த்தை தான் இந்த இயேசு அந்த வார்த்தை தான் மாம்சமானது அந்த வார்த்தையும் இயேசுவும் ஒண்ணு இயேசுதான் அந்த வார்த்தைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் நம்மை பார்த்தும் சொல்ல முடியும் நானும் என் வார்த்தையும் ஒன்று நான் என் வார்த்தையா இருக்கிறேன் என் வார்த்தை தான் நான் எல்லாரும் கூட செய்ய சொல்ல நான் என் வார்த்தையா இருக்கிறேன் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா உங்கள் வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையா இருக்கிறது ஸோ கோவத்தில் பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அதை மன்னிச்சிடணும் நீங்கள் சும்மா ரொம்ப உக்காந்துங்கன்னு சண்டை போட்டுல கூட அவர் கோவத்தில் பேசிட்டார் கிண்டலுக்கு பேசுறது இருக்கு அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது அவரே சொல்லிட்டா இருக்காங்க சும்மா கிண்டலுக்கு தான் சொல்ல சீரியஸாம் கோபத்துல பேசுனேன் நகைச்சுவையா பேசுன பரியாசமா பேசுன அதெல்லாம் காமெடிக்கு பேசுறத ரொம்ப காலமா மனசுல இருக்கிற வார்த்தைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதனாலதான் அங்க வார்த்தையை பாருங்க அந்த வார்த்தை அந்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க வார்த்தைன்னு சொல்லல அந்த வார்த்தை சொல்லுங்க பிரதிபலிப்பு இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நடக்கும் இந்த வசனம் மட்டும் வாசிக்கிறேன் எழும்பி நிற்கலாம் எல்லாம் எழும்பி நிற்கலாம் முடிச்சுட்டே ஜவம் ஜெவம் பண்ணிகிட்டே நம்ம எழும்பி நிற்போம் பன்னெண்டு மணி ஆகப்போ கண்டினியூ பண்ணலாம் கரங்களை உயர்த்தி காத்திருக்க நன்றி சொல்லுவோம் சௌத்ர ஆண்டவரே பழைய ஆண்டு எங்கள் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் எங்களை கை பிடித்து கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறீர் சோத்திரம் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் கால எடுத்து வைத்திருக்கிறோம் புதிய ஆண்டுக்குள்ளே எங்களை கடந்து நடத்தி செல்லுகிறீர் உமக்கு சோத்திரம் எங்களை முன்னேற செய்கிற தேவநீர் எங்களை தூக்கி சுமக்கிற தேவநீர் எங்களுக்கு எபினேசராயிருக்கிறீர் உமக்கு சோத்திரம் எங்கள் வெற்றியை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் உமக்கு சோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனாய நீர் இருக்கிறீருமக்கு சோத்திரம் இந்த புதிய ஆண்டுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு சோத்திரம் எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக உமக்கு சோத்தரிக்கிறோம் அதையெல்லாம் அடைய செய்ய வைக்க போகிறீரே உமக்கு சோத்திரம் அதை அதையெல்லாம் நாங்கள் சந்திக்க பக்குவத்தையும் ஆற்றலையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறீரே சோத்திரம் உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கரங்களை தட்டி நாம் கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்குங்களெல்லாம் சுற்றி விஷ் பண்ணுங்க இருபத்தி நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்கலைனாலும் இது நம்முடைய வாழ்க்கையை ஆட்டிப்படி படைக்கிற விதி இதுக்கு முன்னாடி ஈர்க்கிற விதியை பத்தி சொன்னேன் அப்புறம் தியானிக்கிற விதியை பத்தி சொன்னேன் அதெல்லாம் கூட எவ்வளவு தூரத்துக்கு உங்களால் உணர முடியுமோ இல்லையோ இதை நீங்க உணரலாம் நீங்க சொன்னா நடக்கும் உங்க வாழ்க்கை உங்கள் வார்த்தையினுடைய அதுவும் உங்கள் வாயின் அறிக்கையினுடைய பிரதிபலிப்பா இருக்குது நிறைய நேரம் நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம பேசணும் இப்போ ஒரு சில சபைகள்ல போதகர் மாறுங்க இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொருவர் மேலும் தீர்க்க தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் அறிக்கை செய்வாங்க அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்ததாகவும் இங்கே வந்திருக்கிற ஜனங்கக்கிட்ட கொடுக்க சொன்னதாகவும் நினச்சிக்கிறாங்க பைபிளில் எந்த இடத்துலையும் வருஷத்துக்கு ஒரு முறை வாக்கு கொடுக்க சொல்லவோ மாதத்துக்கு ஒரு முறை வாக்கு தத்தம் கொடுக்கவோ சொல்லப்படலை சாத்தியிருக்காது சாத்தியிருக்கா அதுக்கும் அதுக்கும் ஒரு கதவு போடணும்னு நினைக்கிறேன் இதை சாத்த பாருங்களேன் இந்த இதையெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கருத்தர் கொடுக்க சொன்னதான் நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அது எதுக்காகனா இந்த வருஷத்தை பல பேர் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் உடைஞ்சி போய் பறிக்கொடுத்து அல்லது இழந்து கண்ணீரோட முடிப்பாங்க அவங்கள உற்சாகப்படுத்துறது தான் அவங்களுடைய உண்மையான எய்ம் அதுக்கு கூட கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க இப்படி சொன்னாராக்கும் அப்படி சொன்னாராக்கும்லாம் சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துவாங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே கிராஃபிக் பண்ணிக்குவாங்க அப்படியே ஏற்றுக்குவாங்க அங்கீகரிப்பாங்க அது தப்புன்னு சொல்லலை நான் ஆனால் நிறைய நேரத்தில் கர்த்தர் சொன்னார்ன்னு சொல்றாங்க இல்லை இது வந்து கர்த்தர் சொல்ல கூட தேவையில்லது ஏன்னா எழுதி கொடுத்தாச்சு புதுசா வந்து தனியாக சொல்லணும்னு ஆனால் இந்த அறிக்கையின் ரகசியம் அது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க கொடுத்தாரு கொடுக்குறாங்க நான் பெற்றுக்கிட்டேன் இந்த வருஷம் எனக்கு வாக்கு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வந்து சும்மா கூட கொஞ்சம் போட்டு மொழிகிட்டாங்க அவ்வளோதான் உண்மையை சொல்லணும்னா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்மை பற்றிய இந்த மனு குலத்தை பற்றிய மனுஷரை குறிப்பாக இஸ்ரவேலர்களை பற்றிய முற்போக்கான எண்ணம் ஏன்னா அடிக்கடி பின் பின்வாங்கி போயிடுவாங்க அடிக்கடி நாடு கடத்தப்படுவாங்க அடிக்கடி தேசம் பற்றி எரியும் அடிக்கடி மற்றவங்க கையில கொத்தடிமையா வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இவங்களை கொண்டு வந்து தங்கள் தேசத்துல உருவாக்கி நல்ல வாழ்க்கையை உருவாக்கணும்னா அவங்கள பத்தி அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அறிக்கைகள் அதுதான் வாக்குதத்தங்கள் உடைஞ்சி போயிருக்கீங்களா ஒரு மாதிரி நொந்து போயிருக்கீங்களா இந்த வாக்குதத்தங்கள்லாம் எடுத்து அறிக்கை செய்து பாருங்க ஏன் வாசு காட்டுறேன் நான் வெறும் வாக்கு தத்தத்தை பத்தி தான் சொன்னேன் பைபிள் வேற ஷாக்கா சொல்லுது நீதிமொழிகள் பதினெட்டு இருபது அவன் அவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் நல்ல கவனிச்சிங்களா அவனவன் வாய் அவனவன் வாய் காரணம் அவனவன் வயிறு நிரம்புறதுக்கு நம்ம ஆளுங்க எப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க நீங்க சொன்ன சாப்பிட்ட மாறிங்க நீங்க சொன்னதே போதங்க சாப்பிட்ட மாதிரி பொய் ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது அவன் வாய் தான் அவன் வயிற திருப்தியாக்கும் உங்க வாழ்க்கையை திருப்தி உங்க வாய் தான் காரணம் வாய் கிடையாது ஆனா உங்க காது கேட்க நான் சொல்ல முடியும் நிறைய பாசிட்டிவா சொல்ல முடியும் வர வருஷத்துல அதெல்லாம் எடுத்து பேசலாம்னுறேன் நான் வாக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் அது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டார் வாக்குதத்த இந்த வருஷம் இல்லை இல்லை உங்கள் வாயின் அந்த வாக்குதத்தம் இருக்கா உங்கள் வாயில் அந்த அதை நீங்கள் அறிக்கை செய்ய முடியுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அதில் எப்படி சொல்லியிருக்கு நீ இப்படி இருப்பாய் நீ இதெல்லாம் செய்வாய் இதெல்லாம் உனக்கு நடக்கும் இப்படி இதை நீங்கள் நீங்கள் கூட சொல்லலாம் நான் இந்த வருஷத்தில் நான் வாழாகாமல் தலையாக இருப்பேன் நான் கீழாகாமல் மேலாக இருப்பேன் இது ஒன்றும் வாக்கு தத்தத்தில் இருக்கணும்னு இல்லை இது பாசிட்டிவ் கன்ஃபேஷன் அவ்வளோதான் இது முற்போக்கான அறிக்கை உங்கள் உங்களை பற்றி நீங்கள் இப்படி பாசிட்டிவாக பேசி பாருங்க இங்கே வெறும் வயிறு நிரம்ப மட்டும் சொல்லலைங்க இதை படிங்க ஷாக் ஆக போகிறீங்க நீங்கள் இருபத்தி ஒன்று அவனவன் இருபது அவனவன் உதடுகள் விளைவினால் அவனவன் எனக்கு இன்னவோ தெரில இந்த ம இந்த மனுஷன் ரொம்ப கன்விக்ட் கன்விக்டாக இருக்காரு யாரும் ஏமாத்த முடியாது இல்ல உங்க வாயை திறந்து நீங்க என்ன பேச போறீங்க ஏன்னா ஏன் பைபிள்ல இப்படி சொல்லி இருக்கு ஏன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஏன் வாய்தான் அதுக்கு காரணம் எல்லாம் சொல்லுங்க அவனவன் கூப்பிட்டு சொல்லுங்க அவனவன் அவனவன் அவன் சொல்ல வாழ்க்கின் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய காரணங்களாக இருக்கிறாங்க இந்த பாடலை இருபத்தி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் மரணம் ஜீவன் எல்லாம் உங்க வாயில் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு வாயில் இல்லை அவரு சொல்லிட்டு போயிட்டாரு நீங்க என்ன சொல்ல போறீங்க அவர் சொன்னதே சொன்ன பிரச்சனை இல்ல உங்க பாஸ்டர் உங்ககிட்ட கொடுத்த வாக்கு தத்தத்தை சொன்னா பிரச்சனை இல்லை நீங்க தான் தலைமையில மாட்டி வச்சிட்டீங்களே காலண்டர் கொண்டு போய் பாக்குறதே கிடையாது லீவ் எப்படி மட்டும் பாத்துக்கிறது அதுக்காக கொடுத்தாங்க கண்ணெதிரில வைங்க என் சமூகம் உனக்கு செல்லும் கண்ணை முன்ன ஓட்டுங்க பின்னாடி எது ஓட்டுறீங்க உங்கள் கண்ணு முன்ன உங்களுக்கு நினைவுபடுத்த உங்கள் வாயின் அறிக்கையாக அதை அவைகளை பேசுங்க எவ்வளோ வாக்குதத்தம் இருக்குது ஜாய்ஸ்மேரில் அவ்வளோ மோசமான பின்னணி அவங்க கதையை கேட்டிங்கன்னா எனக்கு அது சொல்ல நேரம் இல்லை அவன் உடஞ்சி போய் வாழ்க்கையில் நொந்து போயிருக்கும் போது வேதத்தில் இருக்கிற வாக்குதத்தெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு வாயில் அதை அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம் பாருங்க மந்திரம் நினச்சிடாதீங்க சில நேரத்தில் அப்படி கூட நினைச்சிடாங்க சில பேர் மந்திரம்னு மந்திரம் இல்லை விதி இது தான் உங்கள் வாழ்க்கையை ஆட்டி படைக்கிறது உங்கள் வார்த்தைகள் தான் உங்களுடைய மரணம்னால் நிறைய பேர்னா நினச்சிடக்கூடாது சாவு மட்டும் நினச்சிடக்கூடாது வியாதி அது ஒரு வாய் வாயின் அறிக்கை தான் கஷ்டம் அது வாயின் அறிக்கை அதுவும் ஒரு மரணம் தான் நஷ்டம் அதுவும் ஒரு மரணம் தான் ஏன்னா கடைசி அங்கே தான் கொண்டு போய் நிறுத்தம் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல அங்கே தான் அது கொண்டு போய் நிறுத்துது இழப்பு இது தான் உங்கள் வாயின் இந்த முறை மாற்றுங்கதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் பேசலாம் நம்ம எல்லாரும் சொல்லுங்கள் நடக்கும் சொல்லுங்கள் கிடைக்கும் எல்லாரும் சொல்லுங்கள் ஆகும் எல்லாரும் சொல்லுங்கள் வாய்க்கும் எல்லாரும் சொல்லுங்கள் முன்னேறுவேன் எல்லாரும் சொல்லுங்கள் ஜெயிப்பேன் எல்லாரும் சொல்லுங்கள் கட்டுவேன் எல்லாரும் சொல்லுங்கள் அடைப்பேன் நேரம் கை தட்டி குய்ச்சி இது கெலட்டா பண்ணியிருக்கணும்ல ஒன்றும் பட்டாசை வெடிக்கிறான் இப்போ நான் உங்களை பாசிட்டிவாக பேச வச்சிருக்கிறேன் அடைப்பேன் எப்படி இருக்குது சீக்கிரம் முடிங்க கதை வாடைக்கலான்ற மாதிரி இருக்குது வேகமா வாங்க வாய் நடிக்க மூணு விதிகள் சொல்லியிருக்கேன் அடுத்த விதி The law of abundance செழிப்பின் விதி செழிப்பு எல்லாம் சொல்லுங்க செழிப்பு ஒழுங்க வரல செழிப்பு அல்லது நம்மை வர்த்திக்க பண்ணுதல் என்கிற பிரமாணமும் கூட நம்ம வாழ்க்கையில் வேலை செய்து வசன ஆதாரம் ஆதியாகவும் ஒன்று இருபத்தி எட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி பார்த்திங்களா அப்புறம் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் அவரில் பார்த்து சொல்கிறாரு உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஆசீர்வாதம்ன்னு பேசிக்கிட்டு ஏழ்மையாக இருக்கக்கூடாது ஆசீர்வாதம்னு பேசிக்கிட்டு ரொம்ப அப்படியே டவுனாக போக முடியாது ஆசீர்வாதம்னா என்ன பழுகி பெருகி பூமியை நிரப்பி உண்மையாக சொல்லணும்னா அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கிறதை பற்றி தான் மெயின் விஷயம் அது இந்த பூமியை நிரப்புங்க இந்த பூமியை நிறையா மக்களால் நிரப்பப்படணும் அப்படின்னு வாக்கு தத்தம் நோவாக்கையிலேயும் கொடுத்தார் அங்க அழிந்து போன போது நோவாவை பார்த்து சொன்னார் பழுகி பெருகுங்கள்னு சொல்லி அவனையும் அவன் பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுவார் உலகம் பூமி அவங்க இருந்த பகுதிகளில் பேரழிவு உண்டானதுனால இந்த வர்த்திக்கப்படுதலை பற்றி பேசுவார் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க கருத்து சொல்கிறார் பூமியே நிரப்பக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள்ளே வச்சிருக்கேன் நீங்கள் பழுகுகிற பெருகுகிற ஆற்றல் உங்களுக்குள்ளே வச்சுருக்கேன் இதுதான் நீங்கள் நீங்கள் ஏழை இல்லை நீங்கள் தரித்திரர் இல்லை நீங்கள் கஞ்சன் இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லாதவங்க இல்லை நீங்கள் யார் அழுகுகிறவர்கள் நீங்கள் பெருகுகிறவர்கள் நீங்கள் நிரப்புகிறவர்கள் அதான் மனுஷனுடைய நிலைமை ஆதாம் ஏவாலை கண்ணு முன்ன நிறுத்தி கடவுள் சொல்கிறாரு இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஆசீர்வாதம் நீங்கள் பழுகி இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை இருக்குது பிளண்டி அதிகம் அதிகம் அடைகிறவர்கள் நடத்தம் கொஞ்சம் இல்லை அதிகம் எல்லாம் சொல்லுங்கள் அதிகம் சில கடவுள் வந்து நம்மளால் முடியாதுன்ன போது நம்ம கூட சேர்ந்துங்கன்னா அவரும் தலையாட்டுவார்னு நினச்சிக்க நினச்சிக்கக்கூடாது கடவுளுடைய சிந்தனை என்ன இப்படியே சொல்கிறார் வேதம் இப்படியே சொல்லுது நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல ஏசையா ஐம்பத்தி ஐந்து அதை அப்படியே தொடர்ந்து வாச்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கேங்க அதை அப்படியே தொடர்ந்து வாசித்தீங்கன்னா என் வழி என் நினைவு உங்கள் நினைவுகளை பார்க்கலும் வானம் பூமியை விட வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அந்த மாதிரி என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது அப்படியே சொல்லுவார் கடவுள் சொல்வார் உன்னை என் நீ நான் உன்ன மாதிரி நினைக்கிறேன்னு நினைக்கிறியா உன்னை விட எனக்கு பெரிய எண்ணம் இருக்குது உன்ன மாதிரி நான் சாதாரணமாக நினைக்கிறவர் நினைக்கிறியா இல்லை எனக்கு பெரிய நினைவு அதனால ஆதாம் ஏவாலை பார்த்து கடவுள் இப்படி சொல்ல முடிஞ்சு நீ அதிகமாகக்கூடியவர்கள் நீங்கள் ஒவ்வொரு கணவனும் மனைவியும் அந் அந்த அந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் கடவுளுடைய ஆதாம் ஏவாலையும் பார்த்து அந்த கணவன் மனைவியை பார்த்து கடவுள் சொன்ன அதே அதே நிலைமை உங்களுக்கும் இருக்குது ஒரு வேலை இனிமேல் கல்யாணம் பண்ணி வாழ போகிறீங்கன்னா நீங்கள் அதை நம்பணும் இதுதான் நீங்கள் ஒரு வேளை உங்கள் கையில் வேலை இருக்கலாம் ஒரு வேளை உங்கள் கையில் இருக்கிறது பத்தாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் தெரியுமா பழுகி பெருகி நிரம்பக்கூடிய ஆற்றல் நீங்கள் பத்து வருஷம் நானும் சுந்தரண்ணனும் அடிக்கடி பேசிக்குவோம் நான் பத்து வருஷம் சுந்தரண்ணன் கல்யாணம் எவ்வளோ நாளாவது பதினேழு வருஷம் ஆ வருஷம் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைன்னு ஐயோ நாங்கள் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா கடவுள் அப்படி தான் வச்சிருக்காரு நம்மளை நாங்கள் அடிக்கடி எங்களுடைய கீழான நிலைமையை பேசிக்குவோம் முற்போக்கானதையும் பேசிக்குவோம் எவ்வளோ பிற்போக்கான நிலைமையில் கிடக்கிறோன்னுதும் பேசியிருக்கிறோம் எப்படி முற்போக்காக போகிறோன்னுதையும் பேசிக்குவோம் அடிக்கடி நாங்கள் ரெண்டு பேரும் பாசிட்டிவாக பேசிக்குவோம் நாங்கள் ஆட்டோவில் போனால் எங்களை கதை அது ரொம்ப அற்புதமான ஒரு உறவு கடவுள் எனக்கு கொடுத்துருக்கார் அவருக்காக அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அவர் நான் டவுனாக இருந்தால் அவர் எனக்கு உற்சாகமாக சொல்லுவார் அவர் டவுனாக இருந்தால் நாங்கள் நான் சொல்லுவேன் அவரை விட நான் சின்ன பிள்ளை ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய நண்பனை போல் ஒரு பெரிய சகோதரனை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உறவு அவர் பல முறை இருக்கும் போதெல்லாம் சொல்வார் இல்லை இது இல்லை நமக்கு இது இப்படியே இருக்க மாட்டோம் நம்ம இப்படி தான் இஸ்லமியல் ஜனங்கள் நினச்சாங்க ஏன்னா ஏசையா எழுதும்போது ரெண்டாவது ஏசையாக அதை எழுதினாருன்னு வாசிக்கு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஏசையாக கூட செத்துட்டாராம் அதை எழுதிட்டு பாதியில் செத்துட்டாரான் இரண்டாம் ஏசையாக தான் அதை எழுதினாருன்றாங்க அந்த நபருக்கு பேர் தெரில அதனால் அதை பாதி ஏச ஏன்னா நிறைய பேர் இறந்துட்டாங்க பாபிலோனுக்கு போன நிறைய பேர் பாபிலோன்லேயும் இறந்துட்டாங்க எர்சிலேயும் அழிந்து போகும்போது நெபுகாத்தினைச்சாரை அழிச்சு போடும்போது அங்கேயும் நிறைய பேர் இறந்து நம்பிக்கை இன்மை அப்படி என்ன நம்ம நடந்துற போது கடவுள் நம்மளை இனிமேலாம் நம்ம போய் தேசத்தை கட்டி எழுப்பி நம்ம வாழ்க்கை நடக்குமா இல்லை கற்றுறவங்களை பார்த்து சொல்றாரு உன் நினைவுகள் இல்லை என் நினைவுகள் என் நினைவுகள் உயர்ந்திருக்காரு மோஸ்டேக் அது ஒரு டேஸ்ட் கொடுத்தாரு என்ன டேஸ்ட்டு காட்டுற பாருங்கள் விவாகமும் ஒன்றா அதிகாரம் டக்குனு வாங்களே பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ராமின் என் கூட சேர்ந்து வாசிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஒன்பது மோசே இஸ்ரோவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு வனாந்திரத்தில் நிற்க வச்சு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் அக்காலத்தில் நான் உங்களை நோக்கி நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது பல லட்சம் ஜனங்க வாசலில் நின்றுன்னுறாங்க மோசே வீட் வெளியில் வந்து கூடாதத்தை விட்டு வெளில வந்தால் சார் எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை நின்றுன்னுறாங்க இவர் ஒரு ஆள் தாங்க முடியல அப்போ அவங்க மாமனார் ஐடியா கொடுக்குறார் ஒரு நூறு பேருக்கு ஒரு லீடர் வை ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு லீடரவை ஆயிரம் பேருக்கு ஒரு லீட்வைன்னு சொல்லி லீடர்ஷிப் சொல்லிக் கொடுப்பார் லீடர் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்பார் அவங்க மாமனார் ஸோ அதெல்லாம் நடக்கும் ஏன்னா மோசையால் தாங்க முடியல அதை அவங்க மாமனார் பார்த்துட்டார் ஐயோயோ இப்படி இருந்தால் நான் முடியலாம் கொட்டி இதெல்லாம் காலிப்பா நீ வா நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன்ஸ் கொடுப்பார் மோசமாக அப்படி தான் சொல்கிறார் உங்களை தாங்க முடிலங்க உங்கள் கூட்டத்தில் அவர் நீங்கள் உங்களை இவ்வளோ லட்சம் ஜனங்களே என்னால் சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லுவோம் ஏழாமையை சொல்கிறான் சொன்னவன் சொன்னவன் வாயே வாய் என்ன ஆச்சின்னு பாருங்களேன் அப்படி சொன்னால்ல மோஸ்ட் என்ன சொல்கிறான் தாங்க கூடாதுன்னா அர்த்தம் என்ன போதும்பா பிள்ளைக்குட்டியெல்லாம் பெற்றுக்கிறத நிறுத்துங்க ஏன்னா உங்கள் பிரச்சனை எங்களை முடியல அப்படி தானே சொல்லணும் அப்படி தானே சொல்லியிருக்கான் அவன் தாங்க முடியலன்னா அர்த்தம் அதுதானே போதும் உங்களுடைய வம்சம் தயவுசெய்து பிள்ளைக்குட்டி பெற்றுக்காதீங்க நிறுத்திக்கங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ நம்ம இதிலலாம் சொல்கிறாங்கல்ல டிராஃபிக்கே இப்போ இப்படி இருக்குது இன்னும் ஒரு பத்து கழிச்சு எப்படி இருக்கும் பல்லாவரம் இங்க இருந்து பல்லாவரத்துக்கு நாளைக்குதான் போய் சேருவோம் ஏன்னா இன்னொரு இருபது முப்பது வருஷம் ஆச்சுன்னா என்ன சொல்றாங்க ஒரு குழந்தை போதும் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க இப்ப என்ன ஆயிடுச்சு நாமே குழந்தை நமக்கு என் குழந்தை நமக்கு குழந்தை வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு ஏன்னா கட்டுப்படுத்த முடியல அப்போ மோசியை சொல்கிறார் எப்போ உங்கள் பிரச்சனை எல்லாம் என்னால் தாங்க முடில நிறுத்திக்கங்கன்றார் கர்த்தர் விட்டாரா கர்த்தர் என்ன பண்ணார் மோசியை அடுத்து என்ன பேசுகிறாங்க பாருங்கள் உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை அது கர்த்தர் எப்படி சொல்கிறார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை என் நினைவு என்ன நீங்கள் பெருகக்கூடாது கர்த்தருடைய நினைவு என்ன நீங்கள் பெருகணும் எல்லாம் கர்த்தர் கர்த்தர் என்னை குறித்து வைத்திருக்கிற நினைவு நான் பெருக நீங்கள் வானத்து நட்சங்களை போல திரளாயிருக்கிறீர்கள் ஏற்கனவே வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்காங்க என்ன கூடாத மாதிரி இருக்காங்களா இவங்க பாருங்க பதினொன்னு நீங்கள் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே தாங்க முடியாது போதன்னு சொன்னவன் அவன் என்ன மாதிரி பேசுறான் இப்ப அவங்கள பார்த்து ஏன் நினைவு இல்லை அவர் நினைவு என்ன என்ன நினைவு நீங்க இப்போது இருப்பதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு பெருகணும் உங்கள் வாழ்க்கை பெருக்கத்தின் விதிக்குள் அடங்கி இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பெருகிக்கிட்டே இருக்குது அப்படிதான் இருக்கு பெருக்கி பெருகிக்கிட்டே இருக்கும் பெருக்கத்தை தடை பண்ண முடியாது ஒவ்வொரு விதையும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரங்களை வச்சிருக்கு ஒவ்வொரு ஆணுக்குள்ள ஒவ்வொரு ஆணுக்குள்ள ஆயிரக்கணக்கான பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய வித்துக்கள் இருக்கான் ஒவ்வொரு ஆணுக்குள்ளையும் அந்த வித்துக்குள்ள அதில் பிறந்தவங்க தான் நம்மளாம் அந்த ஆயிரத்தில் ஒருவர்ன்றாங்களே அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஆயிரத்தில் இருவர் எங்கள் வீட்டில் ஆயிரத்தில் இருவர் ஆயிரம் பேர் பெற்றெடுக்க முடியும் ஆனால் கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு நீ பிறக்கணும்னு அந்த மாதிரி பெருக்கத்தின் விதைகள் பூமி முழுவதும் நிரம்பியிருக்கு பெருக்கத்தின் சத்தத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறோம் மனதை அதுக்கு கொண்டு வரணும் நான் பெருகுவேன் இப்போ இப்படி இருக்கேன் இப்போ இருக்கிறத பார்க்கலும் நாம் பெருகுவேன் அந்த மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும் ஏன்னா இந்த விதி தான் உங்களை ஆட்டி படைக்கிறது அடுத்து ஒரு விதி இருக்குது ஐந்தாவது விதி அது என்னென்னா நம்பிக்கை என்கிற விதி You must trust நீங்கள் க கண்டிப்பாக நம்பி ஆகணும் ஏன்னா நம்பிக்கையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதி போல் செயல்பட்டு இருக்குது நீங்கள் நம்பாம ஒன்று நம்பாமல் நடக்கும் நினச்சி நினச்சிங்கன்னா அது சாத்தியம் இல்லை ஆனால் ஒன்னை நம்பணும்னா அது உண்மையாக இருக்கணும் இல்லைன்னா நம்ப முடியாது ஒன்று நம்பணும்னா அது சத்தியமாக இருக்கணும் சத்தியன்னா பைபிள் ஒன்றே நம்ம பிரசங்கி மாருங்க பைபிளை தான் எடுத்துக்கோங்க சத்தியன்னா இல்லை உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளை கூட நம்புவது கூட நம்பிக்கை தான் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை கடவுள் மேலே இருக்குது கடவுளுடைய வார்த்தை மேலே இருக்குன்னா அது இன்னும் ரொம்ப நல்லது ஆனால் நம்பிக்கைன்ற விதிக்குள்ளே உங்கள் வாழ்க்கை இருக்குது என்பதை புரிஞ்சுக்கணும் நம்பகத்தன்மையை வளர்த்துக்கணும் நம்புவேன் யார் என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் ஏன் மனைவியை நான் நம்புவேன் ஏன் பிள்ளையை நான் நம்புவேன் ஏன் புருஷனை நான் நம்புவேன் அப்படி ஒரு நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள் அவரோட ஒரு நம்பிக்கையோடு அவங்க அவங்கள நம்பி நம்பி அவங்களோட பழகி பாருங்கள் உறவு அப்படி வளர ஆரம்பிக்கணா ஆனால் எப்போ ஒரு நம்பிக்கை வரோன்னா யூ மஸ்ட் பி கன்விக்டட் அது ஒரு கன்விக்ஷனில் தான் வருது அது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு உறுதியை ஏற்படுத்தப்படுத்தினால்தான் அந்த நம்பிக்கை வரும் அதனால தான் நம்மளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஓவரா போன் எடுத்துக்கிட்டு வெளில போயிடக்கூடாது அவங்க எதிரிலே உட்காந்து பேசணும் அவங்க எதிரிலே செய்யணும் புருஷன் இருக்கும் அவங்கள கூட்டணும் வரணும் வீட்டுக்கு புருஷன் வரும்போது ஒருத்தர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அவருக்கு என்ன தோணும் வராருன்னு கூட சொல்லாமல் அவங்கள வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு உக்காந்திங்கன்னா அவருக்கு என்ன தோணும் அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறேன்னு தோணாது அவருக்கு ஸோ உடைக்கிற வேலையெல்லாம் நிறைய ஈடுபடுவாங்க என்ன நம்ப மாட்டுறாரா என்ன சந்தேகம் பிடிக்கிறாரு எப்போ பிடிச்சாரு இவங்களே உடைக்கிற நம்பிக்கையை உடைக்கிற செயல்களை செஞ்சுக்கிட்டு என்ன நம்ப மாட்டுறாங்க மேடம் என்னை நம்ப மாட்டுறாங்க சார் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது என்ன நம்ப மாட்டுறாங்க எதுக்கு தேவையில்லாத பேச்சு எதுக்கு தேவையில்லாத ஐக்கியம் எதுக்கு தேவையில்லாத நட்பு அப்படியே ஒரு ஒரு நட்பாக இருந்தால் அவர் புருஷன் நிறுத்தி இருக்கிற நேரத்தில் கூப்பிட்டு பேசுங்க இவர் தாங்க என் கூட படித்தார் இவர் தான் என் நண்பர் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு பாருங்க அவருக்கு மரியாதை வரும் பரவாயில்லையா நம்மளை நம்புறா மனைவி சில பேருக்கு நம்பிக்கையே கிடையாது யாரையும் நம்ப மாட்டாங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு லேடி தாம் படித்த போது கூட படித்தவரை ரோட்டில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்து பேசி அவரை பார்த்து பேசி சிரித்து பேசிட்டதுனால விவாகரத்து எதுக்கு இவருக்கு நம்பிக்கையே கிடையாது என் மனைவி அப்படிலாம் செய்ய மாட்டான்ற ஒரு எண்ணமே கிடையாது அவருக்கு எட்டவணும் விபச்சாரம் தான் அவங்க விபச்சாரம் பண்ணியிருப்பாங்களோ இது பண்ணியிருப்பாங்களோ அதுக்குள்ள என்ன ஒன்றோ தோணும் சர்ச்சையிலே உட்கார புத்தி வீட்டில் வேற இருக்கிறாரு விட்டு வேற வந்துருக்க எட்டு மணிக்கு எல்லாம் போனு எங்க இருக்கீங்க டிராபிக் இருக்கிறார் எங்க இருக்கிறீங்க யார் கூட பேசியிருந்தீங்க மரமண்டைகளுக்கு சில மரமண்டைகளுக்கு புரியாது அந்த டைம்ல போனாக்கி வச்சிருந்தேன் அங்க சந்தேக புத்தி காரணம் என்னன்னா நம்பிக்கைன்ற சக்தி இருந்த நம்புறேன்னு சொல்லி பாருங்க ஒவ்வொரு முறையும் அது முள்ளு மாதிரி குத்தம் நெருப்பு தழலை தூக்கி போய் தலைமலை வச்ச மாதிரி அப்படி நம்பினவங்க வாழ்க்கைலாம் இன்னும் முன்னேறி போயிட்டு இருக்குது நம்ப முடியாதவங்களாம் கல்யாணத்து பண்ணி எவ்வளோ சீக்கிரம் விவாகரத்து வாங்கணும்னு நினச்சிருக்காங்க என் நம்பிக்கை உடஞ்சிருச்சு ஆனால் நம்பிக்கைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது வேதம் சொல்லுது உன் நம்பிக்கை வீண் போகாது பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் நம்புவேன் எல்லாம் சொல்லுங்கள் நான் நம்புவேன் பக்கத்தில் உங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள் நான் நம்புவேன் நான் நம்புவேன் அது நடக்கும் நான் நம்புவேன் ஆனால் கன்வீக்டான தான் நம்ப முடியும் அது உண்மைன்னு தெரிஞ்சால் தான் நம்ப முடியும் அதனால தான் நிறைய சாட்சிகள் நம்ம சூழ்ந்துருக்கிறது நீங்கள் பிற்போக்கான ஆளை தான் பார்க்கணும் நீங்கள் பார்த்ததெல்லாம் நெகட்டிவ் ஆள் தோற்றுப்போன ஆளுங்க நாங்கள் ஏன்னா மன்னிக்க மாட்டோங்க ஏன்னா எங்கள் அக்கா இப்படி இருக்காங்க உங்கள் அக்காவை பார்க்காத எத்தனையோ அக்கா இருக்காங்க வாழ்ந்து காட்டிகிட்ருக்காங்க எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்காங்க அவங்கள பாருங்கள் ஸோ இந்த நம்பிக்கை என்ற உணர்வு அடுத்த வாரங்களில் நான் அதெல்லாம் பேசுகிறேன் நானே இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கை எல்லாம் சொல்லுங்க நம்பிக்கை கடைசியா கேட்பேன் என்னன்னா எக்ஸாம் ஒரு விதி இருக்கு இப்ப பேசலாம் நினைக்கிறேன் எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கான விதைகளாயிருக்கிறது இந்த கொடுக்கறதுன்றது வெறும் காசு பணம் ஆனா காசு ஒரு அற்புதமான ஒரு விதை அதை கொடுத்துட்டு ரிட்டன் வராமல் இருக்கவே முடியாது ஏன்னா பல முறை நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன் நான் கொடுத்ததுக்கான பலன் எனக்கு கிடைச்சிருக்கு அது சின்னதாக இருந்தாலும் வேதம் சொல்லுது நீ சிறுக விதைச்சாலும் சிறுக அறுப்ப அறுக்காமல் இருக்க மாட்டேன்னு சொல்லலை நீ சிறுக விதைச்சா கூட அறுப்ப அதை வேற மாதிரி பாசிட்டிவ் மருங்க எனக்கு எடுத்து காட்டியிருக்காங்க நீ சிறுக விதைச்சா சிறுகதான் அறுப்பேன் கொஞ்சோண்டு தான் அறுப்பேன் சிறுக விதைச்சா கூட அறுப்பீங்க நீங்கள் கொஞ்சம் கொடுத்தா கூட அறுப்பீங்க இந்த நல்லா கவனிங்க கொடுக்குறதுன்றது எனக்கு தெரிஞ்சு நல்ல நிலத்தில் விதைக்கிறதா இருக்கணும் சும்மா கொடுக்கறதா இருக்கக்கூடாது ஏதோ கொடுத்தேன் சும்மா ஏதோ இன்வெஸ்ட் பண்ண பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றாங்க கேர்ஃபுல்லாக அதை படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டன் வரும் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்கிறாங்க எதை விதைச்சா அதில் அறுவடை வரோன்னு விதைக்க சொல்கிறாங்க ஸோ விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்துக்காக காத்திருப்பாங்க ஏன்னா அப்போ தான் அதை விதைக்க முடியும் சும்மா அப்பயெல்லாம் விதைக்க முடியாது அதை தின் காலத்தில் அதை அதை விதைப்பாங்க அதை விதைச்சிருவாங்க ஏன்னா விதைக்கணும்னு ஸோ இந்த கொடுக்குறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அது காசாக இருக்கலாம் அது சோறாக இருக்கலாம் அது துணிமணியாக இருக்கலாம் அது நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கலாம் நமக்கு செலவு பண்ணுற நேரமாக இருக்கலாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு போகிற நம்மை விட்டு போய் மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாம் கொடுக்கிற ஒன்று தான் ஸோ வாட் எவர் நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு இருக்குது பாருங்கள் அது எல்லாமே நீங்கள் கொடுக் உங்கள் கிட்டேருந்து போன கொடுக்கப்படுதல் தான் அதெல்லாம் யுவர் கிவ்விங் நல்லா கவனிச்சிங்க நீங்கள் கொடுக்காமல் ஒன்றும் நடக்காது நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணியாகணும் கொடுக்கணும் இப்போ உங்கள் நேரத்தை கொடுத்துருக்கீங்களே இப்போ இது மாதிரி நான் ஒரு விவசாயி மாதிரி உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுத்துருக்கீங்க உங்கள் வாழ்க்கை என் முன்னாடி கொடுத்துருக்கீங்க இவர் எதாவது சொல்லுவார் இவர் சொல்கிறது எதாவது கேட்கலான்னு உட்காந்துருக்கீங்க நான் ஒரு ஆசிரியர் போல் நிலத்தை விதைகளை அள்ளி தூவிட்ருக்கிறேன் ஒரு விவசாயி போல எனக்கு நல்லா தெரியும் இந்த நேரம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு பிரதிபலன் இருக்கும் ஒரு பலன் இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படி ஒரு விவசாயி அவன் விதைக்கும் போது அவன் கையில் ஒன்றும் இருக்காது பெருசாக இருக்காது ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது நான் விதைக்கிறது அறுப்பேன் ஸோ விதைக்காமல் அறுவடை எதிர்பார்க்க முடியாது அவ போய் நிலத்தில் போய் உக்காந்துக்கிட்டு அறுவடை அறுவடைன்னா வராது விதைக்கணும் இவர் கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறார் ரெண்டு குரந்திய இருந்த மேலே போய் அற்புதமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஒன்பது ஆறு பின் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் சொல்றாரு விதை அறுவடை நிச்சயமா தரும் நீ கொஞ்சமாக விதைச்சிட்டுனா கண்டிப்பாக அதுக்கும் பலன் இருக்கு நீ அதிகமாக விதைச்ச அதுக்கும் பலன் இருக்கு விதைக்கிறது வீணா போவாது அப்புறம் சொல்றாரு அவன் அவன் இது தனக்கு ஊழியன் செய்கிறவர்களுக்கு கொடுக்கறதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு இந்த வேதப்பகுதி அதுதான் இது ஏழைகளுக்கு கொடுக்கறதை பற்றி கூட இது முழுக்க முழுக்க ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதை பற்றி பேசிட்டு இருக்காரு ஆனால் அவர் சொல்றாரு தெர் இஸ் நோ டிமேண்ட் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் நீ என்ன சூஸ் பண்ணுற நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிற அது சின்னதாக இருந்தால் கூட ஆனால் அவர் இப்படி சொல்கிறார் கட்டாயம் கிடையாது வசனத்தோடு இல்லை இல்லைன்னா கொடுக்க வேணான்றார் கொடுக்காதே வசனத்தோடு கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்குறார் கொடுக்கும்போது உன் மனசு அது கட்டாயமாக கொடுக்குறதான்னு நினச்சிச்சின்னா கொடுத்துட்றது வேஸ்ட்டு இது நிர்பந்தம் செய்யப்பட்டு கொடுக்கப்படு கொடுக்கிறீர்கள் உங்களிடத்திலிருந்து பிடுங்குறது போல இருக்குதா உங்கள் கிட்டேருந்து ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது கொடுக்கும்போது வேறு வழியே இல்லைன்னு கொடுக்குறீங்களா அப்போ தான் தயவுசெய்து கொடுக்காதீங்க வேஸ்ட் அது ஆனால் இப்படி சொல்கிறார் உற்சாகமாக கொடுக்குறவனிடத்தில் தேவன் பிரியமாக கொடுக்குறவனிடத்தில் பிரியமாக இருக்கிறார்னு சொல்லலை ஏன்னா நிறைய பேருடைய மைண்ட் செட்டு வேறு வேறு இருக்குது இவர் சொல்கிறாரு உற்சாகமாக கொடுக்குறானா கடவுள் அவன் மேலே பிரியமாக அப்படி நான் மற்றவங்க மேலாம் பிரியமா இல்லைன்னு இ லவ்ஸ் த சேர்ஃபுல் கிவர் அவர் கொடுக்கிறவர் அவரை பிரதிபலிக்கிறார்கள் கொடுக்கிறவர்கள் எல்லாம் அவர் தம் குமாரனை கொடுத்தார் உற்சாகமாக கொடுத்தார் தம் குமாரன் என்றும் பாராமல் அப்படிதான் வயதை சொல்லுது குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தார் அவர் கொடுக்கிற இதில் இருக்கவர் ஒருத்தன் அதை செய்யும் என்ன மாதிரியே ஒருத்தர் நடந்துக்கும் ஒரு சின்ன பையன் டிக்டாக்ல பேட்டிங் பண்றான் அப்படி சச்சின்னு சொல்லுங்காலையும் இங்கிலாண்ட்ல இருக்கிறான் அவன் அந்த வீடியோவை பார்த்துட்டு கோலிக்கு மெயில் அனுப்பி மெசேஜ் அனுப்புறான் ட்விட்டர்ல உங்க டீம்ல செலக்ட் பண்ணிக்கங்க எதுக்காக சொல்ல வந்தேன் ஏம்பர் சொன்ன உடனே எல்லாம் மறந்து போச்சு அதுக்கப்புறம் மகனை அவர் கொடுக்கும்போது உற்சாகமாக கொடுத்தார் எந்த ஒரு மனசில் வச்சுட்டு கொடுக்கல கடவுள் அப்படி தான் சொல்கிறார் என்ன மாதிரி நீ இருக்கேன் நான் சொன்னல சச்சின் மாதிரி அவன் இருக்கான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் சச்சின் மாதிரியே ஷார்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறான் அது சச்சின்லாம் பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவார் என்ன மாதிரியே ப்ளே பண்ணுறாங்க அதை தான் சொல்ல வந்தேன் கடவுள் பிரியமாக இருக்கிறாருன்னா மற்றவங்க மேலாம் எனக்கு பிரியம் கிடையாது கொடுக்குறவங்க மட்டும் தான் பிரியும் யாரெலாம் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே தான் எனக்கு பாசம்லாம் சொல்லலை ஏன்னா அவர் வேறு மாதிரி கொடுக்குறவங்களையும் அவருக்கு பிடிக்கும் ஏன்னா ரெண்டு காசு தான் ஒரு கிளவிக்கிட்ட இருந்தது ஒரு விதவைக்கிட்ட அவ கையில் இருந்தது ரெண்டே காசு தான் அதையும் போட்டால் அவர் அதை பார்த்து பெருமையாக பேசினார் ஸோ நிறையா கொடுத்தவங்கலாம் ரொம்ப வாயடிச்சு போயிட்டாங்க இன்னும் இவர் நாங்களாம் எவ்வளோ கொடுத்தோம் இவர் ரெண்டு காசு கொடுத்தவளோ பெருமையாக பேசுகிறாரு ஏன்னா அவகிட்ட இருந்தது அதுதான் அதை மொத்தமே கொடுத்துட்டாவ ஸோ அவர் என்ன பிரியமா இருக்கிறாருன்னு பவுல் சொல்லும் போது எதை சொல்ல வர்றாரு அவர் எப்படி கொடுக்கிறவராக இருக்கிறாரோ அது அதே போல நீயும் இருக்கிற அப்போ அவருக்கு என்ன தோணுது என்ன மாதிரியே இருக்கான் அந்த அதை தான் சொல்றார் அடுத்து அவர் சொல்லிட்டு வர்றதை பாருங்களேன் மேலும் நீங்கள் எட்டு நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நிரைகளும் பெருக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் அவனுடைய நீதி என்றும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் சொல்றாரு வாரித்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவன் வா காலகாலமாக அவனை பற்றி பேசுவாங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும் கொடுக்கறதில் சாதாரணமாக நினைச்சிட ஏன்னா கடவுளே அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பாருங்கள் எப்போ விதைக்க முடியும் எப்போ கொடுக்க முடியும் விதைக்கிறவனுக்கு விதையும் பூசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அழிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் அவர் என்ன சொல்கிறாரு விதைக்க பண்ணுறதே அவர்தான் உங்க கையில விதைய கொடுத்து தான் விதைக்க சொல்றார் ஸோ நீங்க நினைக்கலாம் நிறைய இல்லையா என்கிட்ட அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நிறைய இது உங்க கையில இருக்கிற அந்த கொஞ்சம் உங்களுடைய அதிகம் அந்த கொஞ்சத்திலிருந்து விதைக்க கற்றுக்குங்க அந்த கொஞ்சத்தை விதைக்க கற்றுக்குங்க ஏன்னா நீங்கள் விதைச்சிங்கன்னா நிச்சயமா அறுவ அறுவடை செய்வீங்க அது இப்போ ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் சில காலம் எப்படி நடக்கும் தெரியுமா நான் அதை பார்த்துருக்கேன் சில காலம் கொஞ்சம் காலம் கழிச்சு நடக்கும் ஏன்னா விதைச்ச உடனே வளர்ந்துடாது விளைச்ச உடனே அறுவடை ஆகிடாது சில நேரத்தில் நம்ம விதைப்போ நம்ம பிள்ளைங்க அறுவடை செய்யும் சில நேரத்தில் நிலம் மட்டும் வாங்கி போட்டு போயிருப்பாங்க விவசாய நிலம் பிள்ளைங்க விவசாயம் பண்ணி அதில் வா பெருசாக வாழும் ஸோ கிடையாது ஒருவன் விதைக்கிறவனாக இருந்தால் அவன் பெருகுவான் அவன் நிச்சயமாய் பெருகுவான் அவன் அறுவடை செய்வான் கொஞ்சம் கூட உங்கள் கையில் இருக்கிற கொஞ்சம் கூட விதை தான் ஈசாக்கை பற்றி பைபிள் இருக்குது அவன் விதை விதைத்தான் கர்த்தர் அவனுக்கு நூறு மடங்கு பலன் கொடுத்தார் பஞ்சத்தில் எங்கே விதை இருந்திருக்கோம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பஞ்ச காலத்தில் எங்கே இருந்திருக்கோம் இருக்கிறதெல்லாம் கூட வடித்து வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்ருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா ஒவ்வொரு விதையும் தேடி எடுத்திருப்பான் கண்டுபிடிச்சிருப்பான் எங்கேயோ செதறி இருந்திருக்கலாம் எங்கேயோ வயல் வெளியில் சின்ன கொஞ்சம் கொஞ்சம் செதறி இருந்திருக்கலாம் விடாமல் தேடி இருப்பான் ஏன்னா தன்னிடத்தில் இருக்கிற விதையைத்தான் கட்டத்தில் அவனுக்கு விளைய பண்ணார் அவனுக்கு அந்த ஆண்டு அவனுக்கு நூறு மடங்கு பலன் கொடுத்தார்னு இருக்கு விருத்தி அடைந்தான் உடனே விருத்தி அடையலை வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான்னு சொல்லியிருக்கு ஆனால் அது எங்கேருந்து ஆரம்பித்தது தெரியுமா விதையிலிருந்து ஆரம்பிச்சது ஸோ கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய பலமான சக்தி நம்ம நம்மளை ஆட்டி படைக்குது அது செய்யலைன்னா அது நடக்காது பெரிய அறுவடையை பார்க்குறது கஷ்டம் அதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது இப்போ எனக்கு நேரம் கடைசி விதி மன்னிப்பு என்கிற விதி இது அவரும் சொல்கிறார் பிராக்டரும் சொல்கிறார் நான் சொல்லலை ஆனால் பைபிள்லேயும் இருக்குது பிராக்டர் சொல்கிறாரு அவர் நாத்திகர் அவர் சொல்கிறார் இந்த விதி வேலை செய்யுமா மன்னிக்கிற விதி நம்புறார் அவர் மன்னிக்கிறதுன்றது கடவுளுடைய பேர் வேணாம் கடவுள் வேணான்னு சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க மன்னிக்கணுங்க நம்ம மன்னிக்கிறது நமக்கு நல்ல நம்ம வாழ்க்கையை கட்டும் அப்படின்றாங்க அதில் ஒரு ஒரு எழுத்தாளர் இப்படி சொல்கிறார் லீவிஸ் மெடிஸ் ஒரு தியாலஜியன் இறையல் அவர் இப்படி சொல்கிறார் டு ஃபர்க்யூ இஸ் டு செட் ஏ ப்ரிசனர் ஃப்ரீ ஒருவன் மன்னிக்கும்பொழுது ஒரு கைதியை விடுவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு and he discovered that the prisoner was சொல்கிறார் அந்த கைதி வேற யாரும் கிடையாது அந்த மன்னித்தானே அவன் அந்த கைதி ஒரு சூழலிருந்து விடுதலையாகி நிம்மதியா, சந்தோஷமா, சமாதானமா வாழணும்னு நினைக்கிறோன்னா இந்த மன்னிப்பு என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது மன்னிக்கு கற்றுக்கணும் ஏசு கற்றுத்தந்தார் மன்னிக்க கற்று தந்தார் ஒரு பெண் கையங்கலமாக பிடிக்கப்பட்டு கையில் கொண்டு வந்து நிறுத்தின உடனே அவளை கல்லெறியறதுக்கு அவளை நியாயம் அவளை தண்டிக்கிறதுக்கு எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கற்களை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் இயேசுவை பற்றி வேதம் சொல்லுது அவர் அவளை அவர்களும் குற்றப்படுத்த அனுமதி கொடுக்கலை அவர்களும் குற்றப்படுத்தவோ தண்டிக்கவோ அனுமதி கொடுக்கலை அவளை பார்த்து சொன்னார் நானும் உன்னை தகுதி இருக்கு ஒருவன் கல் எறியார் அவள் மேல உண்மையிலே கல் எறியதுக்கான முழு தகுதி இவருக்கு இருக்கு ஒரு பாவம் இவருக்கு கிடையாது கீழே குனிஞ்சு அதுக்குள்ள ஒருத்தர் கூட காண எல்லாம் போயிட்டாங்க நிறைய பேர் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்காங்க ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க ஏசு அவ்வளோ பார்த்து சொல்கிறார் நானும் உன்னை செய்ய உன்னை தண்டிக்க மாட்டேன் மன்னிப்பது என்பது ஏசு கற்றுக் கொடுத்தா அதை நம்ம இலவசமாக செய்யணும் அதை அதை முழுமையாக செய்யணும் இன்னொரு வார்த்தையில் சொல்லால் மன்னிக்கிறோம் என்றால் அவர்களை பாதுகாக்கணும் நாம் அவங்கள அந்த இடத்துல விட்டுட்டு போயிடக்கூடாது ஒருத்தரை நம்ம மன்னிச்சிட்டோன்னா அவங்கள நம் அவங்கள போய் நம்ம பாதுகாக்கணும் அதைத்தான் ஏசு இந்த பெண்ணிடம் செஞ்சு காட்டினார் சிலுவையிலையும் இயேசு செஞ்சு காட்டினார் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அது எப்படி சர்வியாபியா சர்வ ஞானி அப்படி சொல்லாமா அறியாமல் செய்கிறார்கள் சொல்லாமா ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று ஒரு சர்வ ஞானி சொல்லாமா எல்லாம் தெரிஞ்சவர் எங்க இருக்கிறாய் கேட்டா அது எப்படி இருக்குது நம்மளை மாதிரி ஆள் ஆண்டோர் பக்கத்தில் எல்லாம் தெரியும் விரும்பலை எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ ரொம்ப கஷ்டப்படும் தெரிஞ்சிச்சுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் அதனாலதான் அறியாமல் செய்கிறார்கள் சொல்றதுக்கு அவருக்கு ஒன்றும் ஒன்றும் யோசனையே இல்லை அறிஞ்சு தான் செஞ்சாங்க அவர் அடிச்சது போது தெரிந்தெடுத்து அவர் தண்ணி கேட்கும் போது காடியை கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சாங்க அவருக்கு உயிர் இருக்குதான்னு செக் பண்ணும்போது குத்தி ரத்தம் வடிகிறத வச்சு கண்டுபிடிச்சாங்க உயிரோடு இருக்கிறாரு இன்னும் உயிரோடு தாங்கிறாருன்னு அதை வேற மாதிரி செக் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரை அடித்து காரி துப்பி அவரை பரியாசம் பண்ணி ஏளனமாக அவரை பண்ணி நிர்வாணமாக சிலுவையில் தொங்க வச்சு இவ்வளோவும் செஞ்சோம் கண்ணெதிரிலே செஞ்சவங்கள பார்த்து அவர் சொல்ல முடிஞ்சது இவர்கள் அறியாமல் செய்தார்கள் ஸோ மன்னிக்கிறது எப்படின்னு ஏசு கற்றுக் கொடுத்தாரு இன்னொரு பார்த்து சொன்னோன்னா லூக்காவில் நினைக்கிறேன் மத்தையில் ஒரு கண்ணத்தில் அறிந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுனார் இல்லை அதுவும் அப்படிதான் நம்ம மன்னிச்சோன்றதுக்கு அடையாளம் இன்னொரு கண்ணத்தையே நான் காட்டுறது அதுதான் சொல்லிக் கொடுத்தாரு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் சரி ஒன் சொல்லுங்க நாம் law of attraction, ஈர்க்கப்படுகிறோம் ரெண்டாவது எதை நாம் தியானிக்கிறோம் Thinking, the law of thinking. எதை திரும்ப திரும்ப அசை போடுறோம் மூணாவது என்ன பேசுகிறோம் law of confession. நாலாவது நாம் செழிப்பின் குள் செழிப்பின் விதிக்குள்ளே நம்ம வாழ்க்கை இருக்கிறது நாலு ஐந்து நம்பிக்கை நம்ம நம்ப வேண்டும் நம்பினாதான் அந்த வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும் ஐந்து ஆறு கொடுப்பது என்கிற விதிகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் நம்ம பெரிய அறுவடையை கொடுக்கும் ஏழு என்கிற விதி எல்லாம் எழுபி நிற்கலாம் பரவாயில்ல பாஸ் நியூ இயரில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தூங்காமல் முழுமையாக கேட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணியாச்சு மனசுல இதை வைங்க எல்லாமே ஞாபகம் இருக்கோம்னு சொல்ல முடியாது ஆனா அடிக்கடி மனசுல வரும் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் பாசிட்டிவா உங்ககிட்ட பேசிருக்கேன் இதெல்லாம் இது உங்க மனதை ஆட்கொள்ளும் நான் நம்புறேன் எண்ணங்கள் இதுல இதில் இதனால புதுப்பிக்கப்படும் ஒரு புது ஆண்டு ஒரு புது நீங்கள் நீங்க பழைய நபர் அல்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகும் நீங்கள் பழைய நபர் அல்ல இதெல்லாம் ஒரு துவக்கத்தை உங்களுக்கு தரோம் நான் நம்புகிறேன் இந்த கால வேலையில் கண்களை மூடி கேவிப்போம் நல்ல தகப்பின இயேசுவின் மூலமாகவும் சமூகத்தில் நிற்கிறோம் நாங்கள் புதிய ஆண்டை சந்திக்க எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஞானம் அறிவு கிருபை தயவு புத்தி எல்லாவற்றிற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் இந்த சத்தியம் இந்த அறிவு எங்கள் மனதை ஆட்கொள்ளட்டும் முன்னேற்றத்தின் நேராக வெற்றிக்கு நேராக ஜெயத்துக்கு நேராக எங்களை இதை வழிநடத்தும் என்று நாங்கள் நம்புகிறோங்க எங்கள் சிந்தையெல்லாம் மறுரூபமடையட்டும் எங்கள் எண்ணங்கள் எல்லாம் புதிதாகட்டும் எங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கு எங்களுக்கு கற்றுத்தாரு ஆண்டவரே எங்களை இன்னும் என்மேலும் நாங்கள் கூடி ஐக்கியப்பட்டு தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களை ये सविन मूल चबिकोम